சமஸ்கிருதத்தில் பரம் என்றால் ரெண்டு அர்த்தம் பரம் என்றால் வேறாதன ஒன்று பரம் என்றால் உயர்ந்த ஒரு வஸ்துக்கும் சொல்லுவோம் பரமாத்மா சொல்லும்போது உயர்ந்த வஸ்துக்கும் சொல்லுவோம் பரம் என்றால் வேறுன்னு சொல்லுவதும் உண்டு ரெண்டு அர்த்தம் உண்டு இந்த பிரகடனத்தை உத்தேசம்னு அது சந்தர்ப்பத்தை உத்தேசம்னு அது சொல்லுவாள் ஆத்மா சொல்லும்போது பரமாத்மா பரமேஸ்வரன் என்ற தான் அந்த சப்தத்தில் பரம்ங்கும்போது உயர்ந்ததுன்னு அர்த்தத்தில் வரும் மேலானதுன்னு வரும் எதுக்கு மேலே ஒன்றும் இருக்க முடியாதோ அங்கே சொல்லும்போது பரம்னு வரும் வேறுங்கிற இடத்துல வரும்பொழுது சந்தர்ப்பத்தை அனுப்பிச்சு அது மாதிரி வேறுங்கிறர்த்தம் வரும் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அப்புறம் உற்ற அனுபூத்திங்கிற இந்த இடத்துல பரம் தான் வேறுங்கிற இடத்துல வந்திருக்கு ஆத்மா தவிர பாக்கி இருக்கிறது எல்லாம் வேறு பரம் காணக்கூடியதெல்லாம் பரம் காண முடியாது அனுபவிக்க வேண்டியது அபரம் என்று பேர் வந்திருக்கு காணக்கூடியதெல்லாம் பரம் காணக்கூடியத திருஷ்யம் சொல்லுவான்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 பல பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது ஈஸ்வரனே கல்பனையாக சொல்கிறான்னா சேஷம்மையாக கல்பித்தான் ஈஸ்வர்னு கல்பிக்கப்பட்ட ஒரு சொல்கிறதுனால அப்போ கல்பனையாக உள்ளது அந்த உலகமே அதனால் ஒன்றுமே இவா எப்படி நாஸ்திகால் எல்லாம் கல்பனை சொல்கிறோன்னா அதுபோல் இவ்வாறு கல்பனை சொல்லி நம்ம மேலே ஒரு பெரிய குத்தம் இருக்குது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 தங்கத்துக்குள்ளே இத்தனை ஆபரணம் பண்ணக்கூடிய சக்தியெல்லாம் இருந்திருக்கு அதனால தான் இத்தனை ஆபரணமாக வருது நகக்காரருடைய சமஸ்காரத்தால் பல தினசான ஆபரணம் பண்ணினாலும் அது பண்ணுற விஷயத்துக்குள்ளே ஆதாரமானது அதுக்குள்ள சக்தியானது எங்கே இருக்கும் இதில் தான் இருக்கு இது வர முடியாது இது வருதுனால் ஒரு பொருள்லேருந்து வேறொரு பொருள் வரலாம் தங்கத்துலேருந்து வெள்ளி வரலாம் வெள்ளியிலேருந்து தங்கம் வரலாம் வராது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 அந்த நேரத்துக்கு அந்த புத்தி அந்த இடத்துக்கு போய் வெள்ளியை காமிச்சு வெள்ளி எண்ணத்தை உண்டாக்கி நம்ம புத்திலையும் மனசுலையும் வரும்படியாக ஆக்கி வெள்ளியும் தோன்றுறது வெறும் அதை பார்த்தோன்னே வெள்ளின்னு வர முடியாது எந்த ஒரு வசுவாக இருந்தாலும் அந்த ஆத்ம சித்தினுடைய ஆத்மாவுடைய சுத்த ஜீதத்தினுடைய ஒரு டால் அடிக்காமல் எதுவுமே தோண முடியாது ஏன்னா எல்லா பொருளும் ஜடம் இப்போ இந்த லைட்டெல்லாம் ஒன்றுமில்லாம் ஆஃப் பண்ணியிருந்தாலும் இங்கே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது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 அப்படி என்ன ஒரு ஞான ஒளி நமக்கு என்னென்ன என்ன வருதுன்னு பார்க்கும் பொழுது நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மானோடைய ஒளி புத்தியில் சொத்த பிரகாசமாக சுத்தமாக பிரகாசமாக இருக்கிறதுனால புத்தி எந்த தோஷம் இல்லாத இருக்கிறதுனால அதில் பழிச்சுன்னு அடிக்கிறதுனால அந்த புத்தியைப்பட்ட ஒரு பிரகாசமானத்தினுடைய ஒரு துரூடு பிரகாஷம் புத்திர பற்று புத்தி ரொம்ப சூட்சம் திருஷ்யத்தை தொக்ரியா புத்தியாக ரொம்ப குறைச்ச இடத்துல இருக்கக்கூடிய சின்னூடு புத்திங்கிற சக்தி அந்த சக்தி சுத்தமாக இருக்கிறதுனால அதில் இந்த ஜீவாத்மாவனுடைய பளபளப்பு விழுறதுனால ஞான ஒளி படத்தை விழுறதுனால அந்த சக்தி என்னாகிறது கண்ணு காது மூலமாக உடனே அந்த பொருளை பார்க்க வச்சு அந்த பொருள்லையும் ஒரு சைத்தன்யம் அந்த பொருளை இந்த பொருள் வாழைப்பழம் தேங்காய் உலகம் சாமான மனுஷா ஆம்பளை பொம்பளை எத்தனை தினசம் பார்க்குறோமோ இத்தனையும் ஒரு செகண்டுக்குள்ளே ஆகிடுது செகண்ட்டுக்குள்ளே அத்தனை ஆறுது அதுதான் இந்த ஆத்ம சைதன்யத்தினுடைய ஒரு பெரிய ஒரு விசேஷம் ஜட வஸ்து கண்ணுக்கு தெரியாது தெரியுறதே அப்படின்னா ஆத்ம சைத்தன்ய சம்பந்தம் வந்ததுனால தெரியுது ஆத்ம சைத்தன்யத்தனுடைய சம்பந்தம் புத்திக்கு வந்து புத்தியிலேருந்து உடனே கண்காது மூலமாக அந்தந்த பொருளில் பட்டு ததாகாரமாக அந்த ரூபமாக ஆகி ஜடம்னா இப்படி இருக்கும் தேங்காய்னா இப்படி இருக்கும் மாம்பழனால் அப்படி இருக்கும் அந்த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 ஆக சூரியன் எல்லாத்தையும் பிரகாசிக்கிறான் சூரியன் பிரகாசித்து ஒரு பிரகாஷம் வேண்டியதில்லை அது இயற்கையாக பிரகாஷிக்கக்கூடியது சூரியனுடைய பிரகாசம் இயற்கையாக இருக்குது அதனால் பல பொருள்களெல்லாம் பிரகாசிக்கப்படுற மாதிரி ஆத்மாவனுக்கு சேத்தனத்தினுடைய பிரகாசத்தை பிரகாசிக்கிறது இன்னொரு சகா சக்தி ஒன்று வேண்டாம் இன்னொரு பிரகாஷம் ஒன்று வேண்டாம் ஆனால் அது மற்ற அநேக வஸ்துக்களை பிரகாசிக்க செய்கிறது இப்போ உதாரணம் சூரிய பிரகாஷம் எடுத்து நம்மனால் வெளியில் ஒரு கண்ணாடி பெருசாக வச்சுருமானால் அந்த கண்ணாடிய ஒளி மூலமாக நம்ம வீட்டு ஜன்னல் இருந்ததுன்னா அந்த ஜன்னல்குள்ளே விட்டோம்னா அந்த பிரகாஷம் ஜன்னல்குள்ளே போகும் ஜன்னலுக்கு பொருளை கூட தெரிவிக்கும் சார் சூரியன் கீழே ஒரு கண்ணாடி விற்கிறோம் அந்த கண்ணாட ஒளி ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ள வந்தோம்னு எதிர்பார்க்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நன்னாக வைக்கிறோம் கண்ணாடி அந்த ஒளி என்ன அது ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே வந்துடுது வீட்டுக்குள்ள சாமானியும் தெரிவிக்கிறது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 அப்போ கிழிஞ்சலில் தோன்றது கூட அந்த புத்தியில் நமக்கு ஒரு ஆசை இருந்ததுனால வெள்ளி வெள்ளின்னு ஆசையை தோன்று அது பழப்பளம் பார்த்தோடனே அது வெள்ளின்னு எண்ணெய் வர ஆரம்பிச்சுடுச்சு அந்த வெள்ளையாகனு எண்ணெய் வந்ததுனால அதில் வெள்ளி இருக்குமோன்னு சந்தேகம் வர ஆரம்பிச்சு அதை உடனே அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பிளான் போடுறோம் அந்த வெள்ளியை வித்து பைசா பண்ணி எல்லாம் ஒன்று நினைக்கிறோம் கையில் எடுத்து பார்த்து எல்லாம் கவனிச்சு ஒரு படம் அடையடை வெள்ளியிலேயே தூரப்படுறோம் அது எல்லா அதுவும் ஒன்றும் பிரகாஷிக்க முடியாது கல்பனையில் கூட கல்ப சொனத்தில் கூட கற்பனையில் கூட பிரமத்தில் கூட இல்லாமல் வரணும் வர முடியாதுங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு வாதம் நம்மளுக்கு ஆகியனால நம்மளுடைய வாதம் ஆஸ்திகவாதம் அல்ல ஆஸ்திகவாதம் இருக்கிறது மூன்று காலத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வஸ்து ஆத்ம வஸ்து இன்றைக்கு நாளைக்கு எந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்து அந்த ஆத்ம வஸ்து தான் இத்தனை வஸ்துவும் பிரகாஷிக்கிறது இல்லைன்னா பிரகாஷமே வரவே வாய்ப்பே கிடையாது நமக்கு அதனால சூரிய பிரகாசம்லாம் உலகத்துக்கு பொருள் பிரகாஷிக்கிற மாதிரி ஆத்ம பிரகாசம்னா உலகம் முழுக்கவே பிரகாஷிக்கிறது நான் தத்திர சூரியோ பாதி சூரியன் சந்திரன் அங்கெல்லாம் கூட வை அந்த சந்திரன் சூரியன்லாம் கூட இங்கெல்லாம் பிரகாஷிக்கும் உலகத்தில் இருக்க ஜட பொருள்லாம் பிரகாஷிக்கும் ஆத்மா பிரகாஷிக்கும் கூட பிரயோஜனப்படாது அதுக்கு மேலே உள்ள வஸ்து ஆத்ம வஸ்து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 சுதப்பிரகாசத்துவங்கிறது சூரியனுக்கு இருந்தாலும் இயற்கையான பிரகாஷத்துவம் இருந்தாலும் கூட ஆத்மாவதில் பரமான்ந்தாக வேற ஆனதுனால அது அதை பிரகாஷிக்கிறதுக்கு ஆத்ம பிரகாஷத்தினால தான் அது பிரகாசிக்கும் இல்லைன்னா பிரகாசிக்க முடியாதுன்ற வேதங்கள்லாம் நான் தத்திர சூரியோ பாதி தத்திர அந்த ஆத்மாவை நடத்த சூரியன் போய் பிரகாஷிக்க முடியாது நான் சந்திர தாரகம் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் உலகம் முழுக்க பிரகாஷிக்கணும் ஆனால் அது போய் ஆத்மாவை பிரகாசிக்க வைக்காது பின்னா எப்படி இதெல்லாம் பிரகாஷிக்கிறது தசிய பாசா சர்வவிதம் விவாதி ஆத்ம பாசத்தினால ஆத்ம சைதன்ய பாசத்தினால உலகம் முழுக்க பிரகாஷி சூரியச்சந்திரன் பிரகாஷிக்கிறோம் சூரியச்சந்திரனுடைய பிரகாஷோடு எங்கேருந்து வந்ததுன்னா ஆத்ம பாசத்தினால தான் வந்ததுன்னா இப்போ இந்திரன் ஆனந்தமாக இருக்கான்னா எப்படி ஆனந்தமாக இருக்கான்னா மனுஷன்லேருந்து ஆரம்பித்து இந்திரன் வரைக்கும் ஆனந்தம் சொல்லிட்டே போகிறது இவ்வளோ ஆனந்தம் நூறு ஆனந்தம் பத்து குண ஆனந்தம் நூறு குணான்னு சொல்லிட்டே போகிறது அந்த ஆனந்தம் எங்கேருந்து வந்ததுன்னா ஏத் சௌக்கியாம்புதிலேசலேசதையுமே சக்கராதையோ நெர்மிதா எந்த ஆத்மஸ்வரூபத்தில் கோடிக்கணக்கான எண்ணம் முடியாத அளவுக்கு ஆனந்தம் இருக்கோ அந்த ஆனந்தனுடைய லெவலேஷன்தான் இந்திரனுடைய சுகம் அந்த டால் அடிக்கிறது தான் நிஜமானன்னு இல்லை இந்த டால் அடிக்கிறதையும் அப்படி பார்த்துட்டு ஏத் சௌக்கியாம்புதிஷதையுமே சக்கராதையோ நிர்மிதா இந்திரன் போன்றவர்கள்லாம் எந்த சௌக்கியமாக உள்ள ஆனந்த சமுத்திரமாக உள்ள சச்சிதான சுருமா உள்ள இந்த ஆத்மஸ்வரம் இருக்கோ அதனுடைய ஆனந்தத்தில் லேச லேசத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம்தான் இந்திரனுள்ள சுகமேங்கலாம் இந்திரனுக்கு நிறைய ஆனந்தம் இருக்குது அந்த ஆனந்தம் எந்த ஆனந்தம் பரமாத்மா இருந்தக்காண்ட ஆனந்தம் அந்த இந்திர சுகம் பெரியது அதனால நம்ம போய் அடையிறது நம்மளாம் ஆசைப்படுறோம் யாகம் படுறோம் வேள்விகள் படுறோம் சொர்க்காக சொர்க்கத்து போகணும் இந்திரனுடைய சுகத்தை அடையிக்கணும் சொர்க்க சுத்தத்தை அடையணும் ஆசைப்படுறோம் அது எந்தளவு மனுஷியானந்தத்துக்காளு பெருசு அதனால அந்த சுகத்தை அடையினு முயற்சி பண்ணுறோம் ஆத்மானந்த பார்க்கும்போது இந்திரனுடைய சுகங்களெலாம் ரொம்ப சின்னதாக அல்பமாக இருக்கும் அது சுகத்து பேரே இருக்காது சுக ஆபாசம் தான் சொல்ல முடியாது நிஜமான சுகமாவோட சொல்ல முடியாது எப்படி இந்த கெழிஞ்சலை பார்த்தா வெள்ளியினுடைய தோற்றம் தான் இருக்கோ நிஜமான வெள்ளி இல்லையோ அதுபோல சுக்கர இந்திரனுடைய சுகங்கள் பிரம்மாவுடைய சுகங்கள் மற்றவர்களுடைய சுகங்களை பார்க்கும்போது உயர்ந்த லோகத்தில் உள்ள சுகங்களை பார்க்கும்போது ஆத்ம சுகத்தை பார்க்கும்போது அதெல்லாம் கீழே நம்ம சுகத்தை பார்க்கும்போது அதெல்லாம் மேலே மனுஷ சுகத்தை மேல் சுகம் ஆத்ம சுகத்தை காட்டுல கீழ் சுகம் தான் அதெல்லாம் ஆகினால் அவாடு என்ன பண்ணுறாள் தேவதைகள்லாம் கூட என்ன பண்ணுறா இந்த பூமியில் வந்து தபஸ் பண்ணி ஞானத்தடைஞ்சி அது மூலமாக தான் தன்னுடைய பிறகு இல்லாத பெரும்பேற்றை போக்கு எடுத்துக்கொள்ள முடியும் ஆகினால யாராக இருந்தாலும் இந்த லோகத்துக்கு வந்து மத்திய லோகம் பெருந்த லோகத்துக்கு பேர் ஈரேழு பதினாலு லோகங்கள் மேலே ஏழு லோகங்கள் கீழ் ஆறு லோகங்கள் மத்தியில் இருக்கிற லோகம் பூலோகம் அந்த தேவதாகட்டும் கீழிருக்கிற தேவ ஆறு நாக தேவதாகட்டும் எந்த அச இருக்கட்டும் மேலே இருக்க இந்திரா தேவதாகட்டும் சந்திரா தேவையாகட்டும் எந்த தேவதில் எங்கே இருந்தாலும் அத்தனை பேரும் ஞானத்தடையறதுக்கு அந்த லோகத்தில் வாய்ப்பு கிடையாது இந்த பூலோகத்தில் வந்தால் தான் இந்த பூலோகத்தில் வந்து மனுஷனாக பறந்து நல்ல சம்ஸ்காரத்தை அடைஞ்சு புரிஞ்சிக்கிட்டு ஞானத்தை புரிஞ்சுந்து ஞானத்தை அனுபவிச்சா தான் அவளுக்கு மோசம் இல்லைனா அவளுக்கு நூற்றுக்கணக்கா வருஷம் இருக்கலாம் ஐநூறு வருஷம் இருக்கலாம் ஆயிரம் வருஷம் சில பேர் ஐம்பது வருஷம் செத்து போயிட்டா சில பேர் நூறு வருஷம் செத்துப்பா சில பேர் நூற்றம்பது வருஷம் இருக்காங்கிற மாதிரி நம்மள கண்ணு அதிக நாள் இருக்கா அப்புறம் அவளுக்கு ஒரு நாள் போக வேண்டிய நாள் வரும் அவளுக்கு போக வேண்டி தான் ஆ பிரம்மஸ்தம்ப பர்யந்தம் சதுரம்பங்க பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து சாமானிய உலகத்தில் இருக்க சின்ன புஸ்தகம் சின்ன ஒரு பூச்சி வரைக்கும் பார்த்தா எல்லாமே பிறந்து இருந்து சாகனம் இருக்கிறதுங்கிறது ஒன்றும் கிடையாது ஆத்மா வஸ்து ஒன்றே ஒன்று தான் இருக்கக்கூடாது பாக்கி எத்தனை வஸ்துவாக இருந்தாலும் பிறக்கும் இருக்கும் போய்விடும் சதுரமுக பொருமாவுக்கு தான் அவருக்கு கோவிலே கிடையாது ஏன்னா அவரும் வந்து சிருஷ்டிகர்த்தாக ஆகிட்டார் அதிகாரி புருஷன் அவருக்கு போயிரு ஈஸ்வர்னால் அவர் சொல்ல மாட்டோம் ஈஸ்வரன் பரமேஸ்வரன் சொல்கிறோம் விஷ்ணுவை சொல்கிறோம் அம்பாடை சொல்கிறோம் பாக்கியத்தனையும் சுவாமி சொல்கிறோம் ஈஸ்வராம்சமாக பிரம்மதேவனே ஈஸ்வரன் சொல்ல மாட்டோம் ஏன்னா ஒரு அதிகாரி புருஷன் சிருஷ்டிகர்த்தா அதுக்குன்னு ஒரு பதவி இத்தனை தபசெல்லாம் பண்ணினால் பிரம்மப்பட்டம் கிடைக்கும் அந்த பிரம்ம நேவனாக இருந்தான்னா எல்லா அறிவோட கூட்டிய எல்லா ஜானமும் இருக்கும் இருக்குது ஆத்ம ஜியானம் தவிர பாக்கி எல்லா ஜானமும் இருக்கும்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 எல்லாம் ஒரே ஆத்மஸ்வரூபமாக இருப்பான் ஞானம் அடையாத யார் இருந்தாலும் பிரம்மதேவனே இருந்தாலும் சதுரபுர்மாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரு நாள் எல்லாரும் இறங்கி வந்து பூலோகத்தில் பிறந்து வருஷனாக பிறந்து இந்த உண்மையான தத்துவஜானத்தை அடைஞ்சி அது மூலமாகத்தான் பிறவில்லாத பெருமை பெற முடியும் அதனால தான் இந்த லோகத்துக்கு கர்ம பூமின்னு சொல்லி ஞான பூமின்னு சொல்லி இந்த பூமிக்கே விசேஷம் இந்த பிறவிக்கே விசேஷம் ஆக ஞான முடியாது சர்வஞானமாக உள்ளவராக இருப்பார் ஆனால் அவருடைய பிரியூடு முடிஞ்ச உடனே அவர் எப்படி போவாரோ அந்த நிலைக்கு அங்கே இருக்கவெல்லாம் சேர்ந்து போடுவார் ஆக அத்தனை நிலையை அடைஞ்சவரை என்ன பண்ணுவார்னா கடைசியாக ஈஸ்வராம்சமாக பகவதன் இருக்கிற தோணி அவரை திரும்பி பெறவில்லாத நிலையை அடைவிக்கும் அதனால் நம்ம இங்கே உபாசனையெல்லாம் நிறைய பண்ணுவோம் என்ன பண்ணுவோம்னா பிரம்மலோகத்துலேயுமே உட்காந்துருப்பான் பிரம்மதேவனுக்கு என்றைக்கு மோட்சமோ அதுக்கு தான் இவருக்கு மோட்சம் அது வரைக்கும் அங்கேயே உட்காந்து தபஸ் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பான் ஞானம் வந்ததுன்னா இங்கேயே போய்டுவான் ஞானம் வராதும் தபஸ் பண்ணி உபாசனை பண்ணுவோம்னா பிரம்மலோகம் போவான் பிரம்மலோகம் போய் அங்கேயே இருந்துகிட்டு அவரோடையே போய்கிட்டு அவருடைய பிரியடு எப்போ முடியுமோ அப்போ வந்து சர்வ ஜானம் உள்ளவராணத்தவண்டு ஆத்மீஞானந்தோர் பாக்கி ஞானம் உள்ளவராணத்தவண்டு கடைசியாக ஈஸ்வரனே அவருக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணி அப்படியே ஐஷம் போடுவேன் பிரம்மணா சகதே சர்வே சம்பிராப்தே பிரிசஞ்சரை பரஸ்ாந்தே பராத்மான கிருதாத்மான பிரவிசந்தி பரம் பதம் அந்த உலகம் படைக்க கூட பல ஆண்டு காலம் உலகத்தை படைச்சு படைத்து அங்கேயே உட்கார்ந்து அவருடைய பீரியடு எப்போ முடியும்னு பார்த்தோன்னா அந்த பீரியடு முடிஞ்சவுடனே அவருக்கு பரமாத்மாவே வந்து ஈஸ்வரஸ்வரூபாவே வந்து ஒரு தெளிவான ஞானத்தை கொடுத்து அவரை அடிச்சு விடும் ஞானத்துலேயே விடுதலை ஆச்சுடும் அது வரைக்கும் இங்கேருந்து போனால் உபாசனை போடலாம் அங்கேயே உட்காந்து தபசை பண்ணிகிட்டே இருப்பாள் அப்போ தான் அவள் ஞானம் வந்து அவளும் சேர்த்து போவான் அப்படி ஒரு முறை இருக்குது இந்த ஞானம் வந்து போகிறதுக்கு ரெண்டு வழிமுறைகள் ஒன்று இங்கேயே பிரத்யட்சமாக தெரிஞ்சுந்து அரோ அப்புறோஷம் அனுபூத்தி அடையது இங்கேயே பிரத்யட்சமாக ஞானத்தை அடைஞ்சு அனுபூத்தி அடையது என்ன ஒன்று நிறைய போய் உட்காந்துட்டு அங்கேயேந்தே பிரம்மதேவனுக்கு எப்போ ஒரு ஞானம் கிடச்சி அவர் எப்போ முடிவுவாரோ அது வரைக்கும் உட்கார்ந்துருப்பான் அதனால் உட்கார்ந்தாலும் தெரியாது அவளுக்கு ஏன்னா ஞான நிஷ்டையிலே தவறு நிஷ்டையிலே இருந்தாலும் அவள் தெரியாது மோட்சம் மாத்திரம் கிடைக்கும் விடுதலை மாத்திரம் கிடையாது ஞான நிலைமையில் இருப்பான் மோட்சம் மாத்திரம் இருக்காது அப்படி இருந்துகிட்டு இருப்பான் மோட்சம் வந்து விரும்புங்கிறது விடுதலை வருதுங்கிறது பிறவில்லாத பெரு வரும்போதுங்கிறது அது பிரம்மதேவனுக்கு எப்போ அதோடு சேர்ந்து போகும் அப்படி இந்த ஞானம் ஒன்று சேத்திக்கு இன்றைக்கு நாளைக்கு இன்றைக்கும் அழியாத நிலையில் ஒரே நிலை இருக்கக்கூடியது அந்த ஜான சுரூபமாக இருக்கிறது தான் ஜீவாத்மாவுடைய சுரூபம் அந்த சுரூபத்தில் டால்னால தான் அந்த பிரகாஷினால தான் புத்தியில் அடிபட்டு பிரகாஷித்து அது மெல்லாம் உலகம் முழுக்க பிரகாஷி கொண்டு இத்தனையும் பிரகாஷிக்கு செய்கிறது செய்கிறது புத்தி புத்திக்கு பிரகாஷிக்கு செய்கிறது எது ஆத்மிகரூபத்தில் வந்த ஒரு பிரகாஷம் இப்படி ஒரு பிரகாஷ பரம்பரை வருது ஜீவாத்மாவுள்ள பிரகாசம் புத்தியில் பிரகாஷித்து சுத்தமான புத்தியில் பிரகாஷித்து அது மூலமாக கண்ணு காலம் மூலமாக பொருளை பிரகாஷி பொருளாக அந்த ரூபமாக இருந்து பிரகாஷிக்கிறது கண்ணுக்கு தெரிய நிஜமான வசூல் நினச்சிட்டு இருக்குமே அதுவும் அப்படி தான் இருக்குது தோடின சுக்தியில் கிழிஞ்சல் தோடுறதே அதுவும் அப்படி தான் தோன்று வித்தியாசம் என்ன கிழிஞ்சலில் தோன்று ரெண்டு இது ஏன்னா அந்த கிழிஞ்சல் இல்லையுன்னு அந்த வெள்ளி இல்லையு தெரிஞ்ச உடனே கிழிஞ்சலுடைய அறிவு பேடுறது அதனால அந்த கிழிஞ்சலில் எப்போ வரைக்கும் வெள்ளியின்னு எண்ணம் அது வரைக்கும் வெள்ளிங்கிற அறிவு நம்மகிட்டே இருக்குது எப்போ கிழிஞ்சலில் வெள்ளியிலே அறிவு தெரிஞ்சு சுத்தி கண்ணால் பார்த்துட்டோமோ நிஜமானது அதான் தோற்றம் தான் உடனே கி கிழிஞ்சலில் வெள்ளி பேட்றது அதுபோல் நமக்கும் ஆத்மாவில் என்னை வரைக்கும் தெரியாமல் இருக்குமோ அது வரைக்கும் உலகங்கள்லாம் தெரிஞ்சுகின்றே இருக்குது இது கல்பனையான உலகத்தில் வாழ்ந்துகிட்டே இருக்கும் இல்லாத உலகம் இல்லை இருக்கிற உலகம்தான் சுக்தியை பார்க்கும்போது கிழிஞ்சல்னு எப்போது தெரியுறதோ அது வெள்ளின்னு எதுக்கும் தெரியுதோ வெள்ளி அது தான் நினைச்சுட்டு இருக்கும் அது வெள்ளியே நிஜமாக எத்தனை நிமிஷம் நினச்சி நினச்சிட்டு இருக்குமோ இந்த உலகத்தையும் நிஜம் நினச்சிகிட்டே இருக்கும் இது வரைக்கும் நினைக்கிறோம் இது வரைக்கும் ஆத்மீயான வழியோ அது வரைக்கும் நிஜமான உலகமாக தான் நினைக்கிறோம் ஆக இந்த உலகம் பொய்னு சொன்னாலும் கூட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 கிழிஞ்சலில் வெள்ளின்னு தோன்றுற வரைக்கும் விஷயம் இருக்கும் தோணல அந்த அறிவு மறைஞ்சு போனோடனே அதை விட்டுறோம் அதுபோல் தியானங்கிற அறிவு வந்த உடனே உலகம் அதிகம் தேவையில்லை அதனால விட்டுறோம் ஆனால் உலகம் இருக்கும் அடுத்தவனே கிழிஞ்சில் பார்த்து வெள்ளியின் என்ன வரும் நமக்கு வேணா வராது இந்து ஒத்தம் போனான்னா கிழிஞ்சில் பார்ப்பான் அவர் வெள்ளி இருக்கும் அவனுக்கு தோணும் இந்த பையன்களே என்ன பண்ணுவான் முதல்ல கிழிஞ்சலில் வெள்ளியும் தோடுத்து எடுத்து விளையாட்டு பண்ணான் அப்புறம் பார்த்தா இல்லேயும் தெரிஞ்சு நாலு பெய்களை கூப்பிடுவோம் இந்த பார்த்து தான் வெள்ளியிருக்கு வெள்ளி இருக்கு காமிப்பான் அவனே வெளியி பார்த்து பலவேரை கிழிஞ்சலை காமிச்சுக்கிட்டு ஏமாற்றுவான் அதுக்கெல்லாம் கூட கிழிஞ்சல் வெள்ளியிருக்கு மாதிரி எதுதான் உபயோகப்படுத்திமா அந்த எண்ணங்கிட்டு அந்த சம்ஸ்காரங்கள் அதெல்லாம் கூட இருக்கும் பொயின்னு போய் தோற்றம்தான் தோணிதாலும் கூட தோற்றத்துலேயும் எண்ணங்கள் சம்ஸ்காரங்கள் வரையாது ஏன்னா மற்ற பிள்ளைகளும் காமிச்சு மற்ற வாழையும் இது பார்த்து இது பார் கிழிஞ்சல் வெள்ளி இருக்கு பாரு வெளியே இருக்காது ஆனால் அவனுக்கு அந்த எண்ணங்களுடைய சம்ஸ்காரங்கள் இருக்கிறதுனால அடுத்தவனை பரியாசம் பண்ண தோணும் அவன் எடுத்து பார்ப்பான் அடையடையப்பான் அவன் தூரம் போடுவான் அவவாளுக்கு அந்த சுக்தியிலே வெள்ளிங்கிற எண்ணம் இல்லாத வரைக்கும் அந்த சுக்தி வெள்ளிப்பாக தான் தோணும் இந்த உலகம் அவவாளுக்கு இது வரைக்கும் அனுபவம் வராமல் இருக்கோ அது வரைக்கும் நிஜமாகத்தான் இருக்கும் நிஜமாகத்தான் இருக்குது அதுக்கு பிற்பாடு ஞானம் அந்த ஒரு பாட தான் போறதவரை இல்லைன்னு கிடையாது அதனால இந்த விஷயம் புரியாதவா பலரும் என்னென்னு இருக்கிறான்னா அதுவே இதில் உலகங்கள்லாம் போயின்னு சொல்லிட்டு போயின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் பண்ண வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் விட்றதுக்கு தயாராக இருக்க எதையும் விடுறதுக்காக சொல்லல எல்லாம் பண்ணுறதுக்காக சொல்லப்படுறது கல்பனை அதனால் உலகங்கிறது இருக்குது அதில் நம்ம வாழ்ந்து எல்லாத்தையும் பண்ணணும் பண்ணி முடித்த ஒரு ஞானம் வந்த ஒரு பாடு நமக்கு தேவையில்லை அதை ஒரு இடத்துல சொல்கிற ராஜசங்கரர் அவிஜாதே பரேதத்வே சாஸ்த்ராதி நிஷ்பலார்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 அது வழியாக ஏறி ஏறி மேலே போகணும் மேலே ஏறி போகணும் படம் என்னாச்சு அப்புறம் வர வேண்டிய அவசியம் கிடையாது படி ஏற வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ அவனுக்கு பண்ணி தேவையா தேவையில்லை ஆனால் நமக்கு படினா அப்படின்னா இந்த மாதிரி படி இல்லை ஆத்மனஷ்டிக்காக வர வேண்டிய காமம் குரோதம் துவேஷம் அகங்காரம் போன்றவைகளெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு போகிற படி அதனால திருப்பி வரமாட்டோம் சாமானிய படியாகிறது இந்த வாணி மாலங்கிற படியாக இருந்தால் ஏறணும் ஏறிதான் இறக்கணும் அந்த மாதிரி படியில் ஏறினால் ஏறி இறங்கணும் ஆனால் மனசுக்கு உள்ள எண்ணங்களை வளர்த்துக்கும்போது அது படிப்படியாக வளர்த்துட்டு போகும்போது அந்த படியில் திருப்பி இறங்க மாட்டோம் காமம் குரோதம் துவேஷம் அகங்காரம் ஈகோ இல்லை அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் போகணும்னா இதெல்லாம் போயிடுத்து விடணுன்னா பட் விட்டுட்டோம்னா அந்த படியெல்லாம் விட்டுட்டே வந்துட்டோம்னா அப்போ மேல் படியில் போய் ஆத்மஸ்வத்து வந்துட்டோன்னா அப்போ அதெல்லாம் இருக்காது தானே தானே போயிடும் தேவைப்படாது விருப்பம் இருக்காது ஒன்றுமே இருக்காது எல்லாமே நிறைஞ்சதாயிடும் எப்போ நிறைஞ்சதாக இருக்கோ அப்போ இன்னொன்று இருக்குதுன்னு எண்ணம் வராது இன்னொன்று இருக்குதுன்னு தேவைப்படாது ஆசை வராது கோபம் வராது துவேஷம் வராது ஆகினால அது வரைக்கும் அது எல்லாம் சாதனைகள் போகல படிப்படியாக வரும் படிப்படினா இந்த மாடிப்படி மாதிரி படி இல்லை மாடி மாதிரி திருப்பி இறங்கி ஆகணும் வைகுண்டம் போகிறான் கைலாசம் போகிறோன்னா அது மாதிரி படி அங்கே போகிறா திருப்பி வரணும் ஒரு இடத்த லட்சியத்தோடு மேலே போகிறா திருப்பி வரணும் மேலே போகிறதில்லை கீழே போகிறது இல்லை விடுறதுதான் அப்படின்னு வந்துட்டோன்னா விடுறது தான் படினா அப்போது அந்த படி நமக்கு இடஞ்சலாக இருக்காது காமோ கிரோதம் ரோபோந்தெல்லாம் விடுறபடி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறபடி இதெல்லாம் விட விட விட மேல் படியில் போவோம் நம்ம மேல்நிலைக்கு போவோம் சில குணங்களை ஆத்மாவுக்கு வரவிச்சுக்கிறோம் நல்ல குணங்கள்லாம் சத்தியம் உண்மை பேசுறது திருடாமல் இருக்கிறது தவுறு பண்ணாமல் இருக்கிறது சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறது நல்ல குணத்தை வரவிச்சுக்கிறோம் இந்த படி கூட நல்லதே தவிர படி ஏறுற குணம் மாதிரி இல்லை படி ஏறுற படி மாதிரி இல்லை இதுவும் நல்ல குணத்தை சம்பாதிச்சுக்கிறோம் கெட்ட குணத்தை விடுறோம் அந்த உள்ள படிகளே தவிர வழக்கம் போல் படி மாதிரி படி இல்லாது மாடியில் இறங்கி ஆகணும் அந்த மாதிரி படி இல்லாது நல்ல குணத்தை சம்பாதிச்சுக்கிறது கட்ட குணத்தை விடுறது இந்த ரெண்டு படிக்கும் ஏறுவது இறங்குறது ரெண்டும் கிடையாது வளர்த்து கொள்வது அதை விடுறதுங்கிற ஒன்று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 பூஜைகளை ஒத்துக்கணும் விக்கிரகார்த்தம் ஒத்துக்கணும் இதெல்லாம் கூட நம்முடைய மனசுக்கு நல்ல குணத்தை கொடுக்கறதுக்கு உபகாரமாக இருப்பதுனாலே இத்தனையும் ஏற்றுக்கணும் ஒன்றும் இல்லைன்னு கிடையாது இத்தனையும் சாதனைகளாக ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு மேலே போன ஒரு பாடு மேலேனா எங்கே எங்கே வைகுண்டம் கைலாசம் இல்லை ஒரு ஒரு படியாக நல்ல முன்னேற்றத்தை வாழ்க்கையில் அடைகிற மாதிரி பணத்தினால ஒரு முன்னேற்றம் அடைகிறான் கோட்டீஸ்வரன் மாதிரி லட்சாதிபதி ஆய் கோட்டீஸ்வரர் முன்னேற்றம் அடைஞ்சாங்கிற மாதிரி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 அதனால அவன் கணக்கில் ரெண்டாவது வசுங்கிறது தெரியாது நம்ம கணக்கில் அவன் பார்த்துட்டு இருக்கான் பேசிகிட்டு இருக்கான் சாப்பிடின்ட்டு இருக்கான் எல்லாம் பண்ணியிருக்கான்னு தோணும் அதை வச்சு தான் கீதையில் என்ன சொன்னால் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி பிரம்மா குரு பிரம்மணாகுதம் பிரம்மை தேன கந்தவியம் பிரம்மகர்ம சமாதினா எல்லாம் பிரம்மசுருமாவே அவன் சாப்பாடு தூக்கம் நட எல்லாமே அவனுடைய காரியங்கள் எது நடந்தாலுமே பிரம்மசுரமாக பார்த்து அவன் பண்ணுவான் ஏன்னா அவனுக்கு துதி வசு ரெண்டாவசு தெரியாதனால எதை பண்ணாலும் அப்படியே நினச்சி அந்த பாவனையோடயே இருப்பான் கீழே இறங்கவே மாட்டான் அவருடைய மனசு அவருடைய புத்தி கீழே இறங்கவே இறங்காது இறங்குறதுக்கு ஒன்றும் சாமானும் கிடையாது ஏன்னா பாக்கி எல்லாத்தான் பேடுத்தேன் இறங்கி வேண்டி யோகிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பேடுத்து புத்தியிலேருந்து மனசுலேருந்து எல்லாம் பேடுத்து மேலே ப்ரொமோஷன் ஆகி மேலே நல்ல குணத்தோட வந்த தீய குணங்கள் கெட்ட எண்ணங்கள் கடிச்சதல் வரதுக்கு வாய்ப்பைக்கூட அதெல்லாம் போடு போஷிக்கியாச்சு யானாகி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருத்த அர்ஜுனா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 அதெல்லாம் நம்ம அத்வேதமாக வந்து இருக்கிறதுலேருந்து வந்த ஒரு விஷயமே தவிர எல்லாத்துலேருந்து வந்திருக்கிறது ஒன்று கிடையாது ஆக நம்மளு வாதம் தான் எல்லாத்துலேருந்து இருக்கிறதுலேருந்து வந்த வாதம் மற்றவர்களுக்கெல்லாம் இல்லாத உலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லுவான் வைஷ்ணவராட்டும் மாதராகட்டும் சிவரளாகட்டும் உலகத்தை படைத்தார் எப்படி படைத்தார் அப்படி படைத்தார் இல்லாத்த பகவத் சங்கல்பத்தினால படைத்தார் இல்லாத்த படைத்தாங்க போது என்னாகும் இல்லாத படைக்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு நமக்கு இல்லாத படைக்கிற விஷயமே கிடையாது இருக்கிறதத்தான் கல் புத்தி நம்ம அறிவுபூர்வமாக யோசித்து சிந்தனை பண்ணி படைத்த விஷயங்கள்லாம் ஏற்றுக்கிறோம் நம்ம அதனால் படைப்பில் இல்லாத விஷயத்தை படைக்கிறதுன்னு ஒன்று இருக்கிற விஷயத்தை தான் தோற்றமாக காண்பித்து படைச்சு வர்றதுன்னு ஒன்று அறிவுபூர்வமாக சிந்தித்து இந்த மாதிரி சிருஷ்டி வந்தது போக்குவரத்துன்னு தெரிஞ்சு கொடுக்கறது ஒன்று அப்படி இல்லாமல் உலகமே படைக்கப்பட்டது பெருமாவினாலும் இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து படைக்கப்பட்ட வழிமுறைகளை சொல்லணும் நம்முடைய வேதாந்தத்துலேயும் வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்கு சாதகாலுக்கு விஷயம் தெரியணும் அதுக்காக எப்படி உலகம் படைக்கப்படுதுனா சொல்லணும் மற்றமாரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் பொய் பொய் பொய்யும் ஒரே சொல்லிட முடியாது பொய்யா இருந்தாலும் நிஜம் இருக்குது பொய்யெல்லாம் பொய்யெல்லாம் அது மாதிரி நிஜமாகவும் இருக்கிறதெல்லாம் நிஜம்தான் நிஜமெல்லாம் நிஜமளையும் சொல்ல முடியாது பொய்யெல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல முடியலாம் ஆனால் நிஜம் இல்லாதெல்லாம் நிஜம் இல்லையுடைய நிஜம் நிஜம்தான் இப்போது பொய் உள்ளாது பொய்யா உள்ளது எது உலகம் ஆனால் இருக்குது அது நிஜம் பொய்யெல்லாம் பொய் இல்லை பொய் நிஜமாக இருக்குது அதுக்கு பேர் என்னன்னு பேர் வச்சார்னா வியாபாரி சத்தியம் பேர் வச்சு இது வரைக்கும் விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கோமோ காரியங்களை பண்ணிகிட்டு இருக்கோமோ சாப்பிட்ருக்குமோ தூங்குறமோ உத்தியோகம் பண்ணுறோமோ வியாபாரம் பண்ணுறோம் அது வரைக்கும் காரியங்கள் பண்ணிட்டு வரைக்கும் துவத வஸ்தூவில் இரண்டு வஸ்துக்கள் உலகத்தில் இருக்க வாழ்ந்துட்டுருக்க வரைக்கும் அவையெல்லாம் சத்தியம் அதுக்கு வியாபாரி சத்தியம் என்று பெயர் அதுபோலையே கிழிஞ்சலை பார்த்து வெள்ளியும் தோணித்த இப்போ இருக்கா இல்லையாது இருக்குது இல்லாத தோண முடியாது கிழிஞ்சலில் வெள்ளியும் இருக்குது எப்படி அறிவுபூர்வமாக அங்கே தோணித்து அது இருக்கோ இல்லையோ புத்திபூர்வமாக தோணித்து இல்லாத தோண முடியாது அங்கே என்ன சத்தியம் பிராதிபாசி சத்தியம் இது வரைக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கோ கிழிஞ்சில் பார்த்து வெள்ளின்னு இருக்கோ அது வரைக்கும் சத்தியம் பிராதிபாசி சத்தியம் டெக்னிக்கல் நமக்கும் ஒத்துக்கிறோம் ஒன்றும் வில்லேஜில்ல பாரமார்த்திக சத்தியம் இது பரமாத்மா ஒன்று தான் பரமார்த்தமாக உள்ளது எப்பொழுது மூன்று காலத்துலையும் அழியாத சத்தியமாக இருக்கிறது பாரமார்த்திக சத்தியம் ஆக மூன்று சத்தியங்களை ஒத்துக்கிறோம் வியாபகாரி சத்தியம் பிராதிபாதி சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் மூணு சத்தியம் கல்பனைகளில் பிரம்மா வரக்கூடியது பிராதிபாதி சத்தியம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் காரியங்களை பண்ணுற வரைக்கும் பார்த்தா அது வியாபகாரி சத்தியம் அதுக்கடுத்து பார்த்தா பரமாரசியமான பரமா ஆத்மா தான் ஒத்தரை தான் ஆத்மஸ்வரூபந்தான் அப்படி சொல்கிறது இதெல்லாம் சாதகாலுக்கு சொல்ல வேண்டிய அவசியமான விஷயம் அதனால ஒரே சத்தியம் தான் பாக்கியெல்லாம் போய் சொல்லிட்டு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை எல்லாம் சிவம்பேரியாக இருக்கும் ஆத்மா தான் நீ தான் ஆத்மா தான் நீ தான் எல்லாருமே ஆத்மா இருக்குது ஆத்மாக்கு வஞ்சனா சாப்பாடு சாப்பிடும் சாப்பிட உட்காந்துருப்பான் அந்த ஆத்மா தான் அவனுக்கு புரியும் ஆத்மாக்கு வஞ்சனும் சாப்பாடு கொடுக்க அதுக்கு என்ன அர்த்தம் வயத்துக்கு வஞ்சனா சாப்பாடு போட ஆத்மாவுக்கு வஞ்சனே சொல்லுவான் அந்த மாதிரி ஆத்மாவில் நிஜமான சச்சிதான சுருக்கும் அது எப்பொழுதும் உள்ளது பாக்கியெல்லாம் காரியங்கள் பண்ணுற வரைக்கும் இருக்கும் தோற்றம் உள்ள வரைக்கும் இருக்கும் ஆக இல்லாத ஒன்று இருக்க முடியாது இருக்கிறது தான் எல்லாம் சத்வாதம் நம்மளுக்கு அசத்வாதம் நம்மளுக்கு கிடையாது இது பல சாஸ்திரங்களில் பல காரங்கள்லேருந்து பல காலத்துலேருந்து எல்லாம் சொல்லிட்டுருக்கா நம்மளுடைய அத்வை சித்தாந்தம் ஒரு பௌத்த மாதிரி இல்லாத வஸ்துன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை பிரச்சன்ன பௌத்தால் மறைஞ்சி இருக்க பௌத்தால் மாதிரி வா அப்படின்னா நம்மளை திருட்டின்னு இருக்கா விஷின்னு இருக்கா பிரச்சன பௌத்தால்னு சொல்லி அது கிடையாது பௌத்தனுக்கு அப்படின்னா இல்லாத வசு வருதுன்னு சொல்கிறான் இல்லாத வஸ்து தான் தோடுறதுங்கிறான் எப்படி தோடுறான் வெறும் புத்தியில் தோடுறதுக்குறான் ஆத்மாவை ஒத்துக்கல அவன் புத்தன் ஆத்மாவை ஒத்துக்கலை புத்தி இருக்கான் புத்தியை தோன்றதுனால அதெல்லாம் வருது புத்தி படுத்துலாம் படுத்து அதனால் எல்லாம் க்ஷணிக்கம் அவருடைய ஆத்மா அவருடைய எண்ணங்கள் எல்லாமே க்ஷணிக்கம் ஒரு நிமிஷம் ஒன்று வந்துகிட்டே இருக்குது மாதிரி வஸ்துக்கள் மாறிண்டே இருக்குது அதனால புத்தியில் தோன்றதுனால தான் இத்தனை பொருளும் தோன்றுறது புத்தியில் தோன்றது வராது அதனால புத்தி நிஷ்ட இருக்க விற்த்தி தான் கண்ணு பொருளை பார்க்க போகிறது புத்திக்கு இயற்கையாகவே பிரகாஷம் இருக்குது அந்த பிரகாஷனால் தான் இத்தனையும் பிரகாஷிக்கு செய்கிறது ஆனால் அது புத்தி பிரகாஷம் ஒரே நிலையாக இல்லாததுனால க்ஷிக்குமானது கணிக்காமல் ஒரு ஒரு நிமிஷம் தான் சொல்லி அவனுடைய தான் நமக்கு அந்த புத்திக்கும் பிரகாஷம் கொடுக்கூடிய ஆத்மாவுன்னு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அதுதான் விசேஷம் ஆதாரத்தை இல்லாமல் பேசுகிறவன் பௌத்தன் ஆதாரத்தோடு சேர்ந்தவன் நம்ம பௌத்தங்கிறது என்ன அர்த்தம் புத்தினாலும் யோஜனை அப்படி சொல்வோம் தான் பௌத்தன் ஆதாரமே கிடையாது இதிகாசமோ கடவுளோ ஒன்றும் தனக்கு தோன்ற பிரகாரம் பேசினு போகிறானே அவன் பௌத்தன் பேர் புத்தினால் யோசிச்சு யோசிச்சு சொல்றவன் பௌத்தன் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் ஆதாரத்தோட வேதத்தோடு உமர்சத்தோடு பிரமாணத்தோட அனுபவத்தோடு உட்கார்ந்து சொல்லக்கூடியவ நம்மளுடைய பிரமாணங்கள் அப்படி வரும் அதுனால் நம்ம வந்து புரியாதனமாக சில பேர் சொல்கிற மாதிரி பிரச்சனை மறைந்த பௌத்தால் மாதிரி இல்லை ஒப்பனா தெளிவாக நம்ம புத்தி நிஷ்டாலாக எப்படி புத்திஷ்டாலாக இருக்கும் ஆத்மா பிரகாஷனால தான் புத்தி பிரகாஷம் வருது இல்லைன்னா புத்திக்கு பிரகாஷம் பண்ணி புத்தி வரைக்கும் ஜடந்தானே அது எங்கேயாவது வரும் அந்த கேள்வ கேட்டால் அவர் சொல்ல முடியாது பௌத்தனு அதுக்கு இயற்கையாக ஒரு பிரகாஷ சக்தி இருக்குதுன்னு அவன் ஒத்துக்கிறான் பிரகாரம் புத்திக்கு இயற்கையாக ஒரு சக்தி இருக்குது அதனால தான் இத்தனை தோணை வைக்கிறது அதனால தான் இத்தனை உலகமே தோன்றுறது அதனால நம்மமாரி அவனும் உலகம் பொய் தான் ஒத்துக்கிறான் ஷணிகந்தான் ஒத்துக்கிறான் அனித்யந்தான்னு ஒத்துக்கிறான் அதெல்லாம் ஒத்துக்கிறான் ஏன்னா மாறிண்டே இருக்குது எண்ணங்கள் சிந்தனைகள் வஸ்துக்கள் பொருட்கள் எல்லாம் மாறிண்டே இருக்கும்பான் எப்படி இருக்குது உருவம் அப்படியே இருக்கே அவர்களாம் அப்படியே இருக்கேன்னா சயன் தீப ஜுவான்பான் தீபத்தை காத்தா வரைக்கும் எரிஞ்சுகிட்டே இருக்கோல் அது எண்ணெய் போண்டே இருக்கும் திரும்பி போண்டே அதே தீபமாக இருக்குது என்ன சொல்கிறோம் காத்தால் வச்ச தீபம் சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இருக்குது அப்படி அதே தீபமாக இருக்குது எத்தனை போடுச்சு ஒளி விட்டு ஒளிவிட்டு எத்தனோ தீபம் போட்டு எத்தனோ வத்தி போட்டோம் எத்தனையோ எண்ணம் விட்டாச்சு எத்தனோ நெய் விட்டாச்சு அதனால சொல்லும்போது என்ன சொல்கிறோம் செய்யம் தீப ஜுவாலா கார்த்தால வச்சு தீபம் சாயங்காலம் இருக்கு அப்படியே இருந்துச்சுன்னு சொல்கிற மாதிரி அந்த புத்தியினால் வந்தக்கூடிய எண்ணங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறதுனால அந்த அறிவு இருந்துட்டுருக்குன்னு சொல்கிறான் அது நிற்காது சேம் தீபஜ்வாலான்னு சொல்கிறதுலாம் நிற்காது ஏன்னா அப்பப்போ ஒரு ஒரு நிமிஷம் மாறி மாறியே போயிட்டுருக்குது அது அவனும் ஒத்துக்கிறான் ஆனாலும் பிரவாகத்தோ நான் அதிகம்ங்கிறான் அப்படியே வந்துகிட்டே இருக்குது நேர்த்திக்கு வச்சு அதிகமாக அப்படியே இருக்குது நேர்த்திக்கு வந்தால் வெள்ளம் என்ன குறையாதுன்னு அப்படியே போய்ட்டுருக்கிறான் ஜெலம் வந்துதுன்னா வெள்ளம் பெரிய நதிகளில் வெள்ளம் வந்தால் நேற்றுலேருந்து மூணு நாளாக அதே வெள்ளம் போயிட்டே இருக்குப்பா அப்படிங்குறோம் அதே வெள்ளம் போயிட்டுருக்கு எவ்வளோ தண்ணி போயாச்சு அதனாலும் அதே வல்லன்னு எப்படி அந்த எண்ணத்தினால் சிந்தனையினால அதுபோல் பௌத்தன்னு சொல்கிறது அதே விருத்தி அதே எண்ணங்கள் சிந்தனை தான் வருது அது அதித்தியமாக இருந்தாலும் இந்தமாதிரி பிரவாகத்தோ அனாதிகமாகும் தொடர்ந்து வர அனாதீமாவும் நம்ம அப்படிலாம் சொல்லலை அனாதிக வஸ்து ஒன்றுமே கிடையாது அனாதே வஸ்தோடு ஆத்மா ஒன்று தான் பாக்கியெல்லாம் விவகாரத்துக்காக அநாதியாக ஊற்றமே தவிர பரமார்த்தமாக உயர்ந்த நிலை ஒன்று ஆத்மா ஒன்று தான் பாக்கிலாம் விவகாரத்துக்காக சொல்லுவோம் இப்போ நம்மளை காட்டிலும் தேவதைகள் அதிக வருஷமாக இருக்கா தேவதை எங்கள் காட்டில் இன்னும் பெரும்பான் அதிக வருஷம் இருக்கா அதனால அவெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்காள் அமிர்தம் அடைஞ்சாங்கிறான் அமிர்தம் சாப்பிட்டு அவெல்லாம் ஷாகா நிலையை அடைஞ்சாங்கிறான் ஷாகாலாம் என்ன அர்த்தம் நம்மளை காலில் அதிக நாள் இருக்கான்னு அர்த்தமே தவிர ஷாகவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை அவளும் ஒரு நாள் போயாகணும் சந்திரனுக்கு ஒரு நாள் போயாகணும் எல்லோரும் ஒரு நாள் போயாகணும் அமிர்தம் சாப்பிட்டவங்களை அதிக நாள் வாழலாமே தவிர அவளும் ஒரு நாள் போய்தான் ஆகணும் ஆக போகிறதுங்கிறது எல்லாருக்கும் வந்துட்டு நாள் இருக்கிறத வச்சு அதிக நாள் வச்சுக்கிட்டு நம்மளை காட்டில் பெரிய இவர் அதிக நாள் இருக்கார் பிறக்காமல் இருக்கார் சொல்கிற மாதிரி தர்றாரு பிறக்காமல் அவளும் பிறந்தவனும் அவள் செத்தாகணும் எல்லாரும் பண்ணியாகணும் அப்படி ஒரு நிலை இல்லாமல் இருக்குமே ஆனால் இன்னொரு இயந்திரம் வரான்னா இவர் கலைச்சிருவான் இந்த இந்திரம் போய் எந்திரோடைய சுபம் எப்படின்னா யாராக யாகங்கள் பண்ணுறான் வேலை பண்ணுறான் வேதாந்தம் படிக்கிறான்னா உடனே அவனை கலைச்சிருவான் அங்கே போய் அடையூர் பண்ணுவான் ஏன்னால் தனக்கு அடுத்த பதவிக்கு வந்துடுவானு பயத்தினால் அவனை கலைச்சிருவான் அதனால் எத்தனையோ ராஜாக்கள்னால் நூறு அஸ்வமேர் யாகம் பண்ணால் இந்தருடைய பரிவரையிலான் இருக்கு ஒரு நாலு மூணு பண்ண ஆரம்பிச்சுன்னா அவனை கலைச்சிடுவான் ஏன்னா நாலஞ்சு பண்ணி அப்படியே நூறு ஆகிடுதுன்னா அதனால் பயந்து முதலே கலச்சிருவான் அந்த மாதிரி பெரிய தபர் நிச்சாலா ஜியான் நிறால பெரியவளாக ஆகிட்டான்னா அவருக்கு பண்ண வேண்டிய ஹோமங்கள் இதெல்லாம் நுண்ணுடும் அவனுக்கு சாப்பாடு கிடைக்காது தேவாகா திருஷ்டுவா திருப்பெண்டி நம்ம பண்ணுறது எல்லாத்தையும் தேவதைகள்லாம் அதே பார்த்து பார்த்து அனுபவிச்சுட்டே இருக்கா அப்படி இருக்கும்போது நம்ம ஒன்றுமே பண்ணாத விட்டோம் எல்லோரும் ஞான இஷ்டத்துக்கு வந்துட்டு வந்தால் அவனுக்கு வந்து சாப்பாட்டுக்கு இருக்க முடியாது அதனால பரஸ்பரம் பாவேன் தகா சேஃபரம் தான் தேவதைகளை படைத்து நீங்கள் ஜனங்களுக்கு வேணுங்கிற பஞ்சபோதங்களை உள்ளதையும் கொடுங்கள் ஜனங்களை படைத்து நீங்கள் தேவதைகளை வேணுங்கிற ஹவிசு விசு ஹோமங்கள்லாம் கொடுங்கள் இந்த ஹவிசு ஹோமங்கள்லாம் இங்கே போட்டு வந்தால் அதனுடைய முக மூலமாக ஒரு ஒரு விசேஷமான ஒரு சக்தி தான் தேவதைகளை சாப்பாட்டுக்காக ஆறுது ஆகினால ரெண்டு பேரும் சேர்ந்து போகணுன்னு சொல்லியிருக்கான் ஹோம ஜம் ஒன்றுமே பண்ணால் விட்டுவோம் இப்போ அதனால் தேவதைகள் ரொம்ப கஷ்டப்படுவாள் எப்பெல்லாம் தேவதைகள் பார்த்தா தெரியும் எங்கேயும் வேள்வி நடக்கலை ஒன்று நடக்கல ஒரே அசுரம் ராஜ்யமாக நடந்தது ஒரு பிராமணும் ஒரு அனுஷ்டானம் பண்ணலை விழா போட்டால் எல்லாம் மோசமாக இருக்குதுன்னு எப்போ தெரிகிறதோ அந்த நிலையில் வடலாம் போய் எங்கள் யாகம் பண்ணலை வேள்வி நடக்கலை அபிஷேக கடையில் சாப்பாடே இல்லை அதனால பகவான் அவதாரம் கெட்ட வாழை அழிக்கணும் நல்ல அப்படிமா ஆக எப்போ வரைக்கும் நம்மளுடைய பூஜைகள் ஹவிஸுகள் ஹோமங்கள் நைவேத்தியங்கள் இதெல்லாம் இருக்கோ அதுதான் அவளுக்கு சூட்ச ரூபமாக தேவதைகளுக்கு ஆகாரமாக போகிறது இல்லைன்னா அவளுக்கு கஷ்டந்தான் ஆகினால தேவதைகள் கூட நம்மளை காட்டிலும் அதிக இருந்தாலும் அவளுக்கு நம்ம மாரி சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் சாபங்கள் பிரதிஷாபங்கள் எல்லாம் வந்து சேரும் அதுவும் தேவேந்தனுக்கு வந்து ஷாபு மாதிரி யாரும் கிடைக்கும் அவ்வளோ தூரம் தேவேந்தனா இருப்பான் அபசாரம் பண்ணுவான் தப்பு பண்ணுவான் ரிஷிகளிட்ட உடனே ஷாப்பா கீழே வருவான் அவன் வந்து கொஞ்சம் நாள் இருந்துட்டு அது பிற்பாடு தேவேந்திர பதவிக்கு வருவான் அதுக்குள்ளே போட்டி தேவேந்தர் யாராவது போனால் போச்சு அவனையும் இறக்கிடுவான் போய் அந்த மாதிரி ஒரு புராண ரீதியில் வரலாறு ரீதியில் விவகார ரீதியில் அதெல்லாம் ஒத்துக்கணும் நம்ம ஒன்றும் இல்லையென்னு சொல்லலை அது ஒரு உலக ரீதிக்கு தேவை நெஜமான ரீதியில் ஆத்மா ஒன்று பரமாத்மா ஒன்று அதனால் உலகத்தை இல்லையே சொல்லல உலகமே கிடையாதுன்னு சொல்லல உலகம் இருக்கு ஆனால் நிஜமானதல்ல சத்தாக இருந்தால் அது எப்போதும் இருக்கணும் அசத்தாக இருந்தால் இல்லாமே இருக்கணும் இன்னும் ஒரு நேர்ச்சி சத்வஸ்துன்னா எப்போதும் உள்ளதுன்னு அர்த்தம் நேற்றுக்கு இன்றைக்கு நாளைக்கு மூன்று காலத்துலையும் உள்ளது சத்வஸ்து பேர் அசத் வஸ்துனா என்ன அர்த்தம்னா முயல் கொம்பு முயலு கொம்பு எப்போ உண்டும் கிடையவே அது அசத் இந்த உலகம் எப்படி இருக்குது சத்தாகவும் இல்லை அசத்தாவும் இல்லை ரெண்டாகவும் இருக்கு சத சதசத் வஸ்துவாக இருக்குது தோன்றது அதான் நஜமாயில்லைன்னு தோணக்கூடியது இருக்கும் அதுதான் சதசத் அப்படி ஆத்ம வஸ்துடைய டாலால் தோன்றது ஜனவஸ்துல்லாம் நிஜமாக இருக்கான்னு பார்த்தா மாறி இருக்கு ஐந்து இருக்கு செத்து போயிட்டே இருக்கு எல்லோரும் அதனால அசத்தம்னு சொல்ல நெஜம்னையும் சொல்ல முடியல கண்ணால் பார்க்குறோம் சாப்பிட்றோம் எல்லாம் பண்ணுறோம் எல்லா விவகாரம் பண்ணுறோம் சத்து போல் தோன்றும் இருந்தால் பாதிப்பு ராக மூன்று காலத்துலேயும் இருக்கணும் அசத்தாக இருந்தால் தோணாமே இருக்கணும் உலகம் எப்படி இருக்கு தோன்றும் தோன்றது பாதிப்பும் இருக்குது வயல் கொம்பும் இன்றைய ஒன்றும் கிடையாது இந்த உலகம் இல்லை தெரியுது ஆனால் தெரிஞ்சால் எப்போது தெரியணுமே அடுத்த பாதிப்புது என்ன பாதிப்பு ஐக்கின்றே இருக்கு மறந்துகிட்டே இருக்குது மாயிட்டே இருக்குது போயிகிட்டே இருக்குது அதனால் சத்து அசத்து ரெண்ட காட்டிலும் தனி உள்ளதாக இது இருக்கோ அது இந்த உலகம் ஆகினால சத்தாகவும் இருந்து ரெண்டு சொருவமாக நின்று கூடியது சத்துன்னு நம்ம பிரதிபாதம் பண்ண முடியாது சொல்ல முடியாது அசத்துன்னு சொல்ல முடியாது ரெண்டும் சேர்ந்து கலந்த ஒரு வஸ்துவாக இருக்குது ஆத்மாவை சொல்லிடலாம் சத்து எப்போது சச்சிதான சுருமம் எப்போது இருக்கான்னு சொல்லிடலாம் சத்த சுரும சொல்லிடலாம் அசத் சுருமம் சொல்லிடலாம் அது எப்படி இருக்கு மயக்கொம்பு போன்ற வழிகளெலாம் அது இல்லை இல்லாத ஒரு வசது மயக்கொம்புலாம் இல்லைன்னு சொல்லிடலாம் ஒரு வழியில் உலகத்தை இல்லேன்னு சொல்ல முடியல இருக்குன்னு சொல்ல முடியல ரெண்டுலேயும் சேர்ந்து திருக்காட்டி இருக்கும் ரெண்டு சேர்ந்தது தான் சத்து அசத்து ரெண்டும் சேர்ந்து உலகம் இப்படி இப்படி ரொஸ்துமானால் உலகம் தான் வேற உலகத்திலே வேறு எதுவும் உலகம் ஒன்று சத்தாவும் அசத்தாகவும் இருக்கக்கூடியது ஆத்மா எப்பொழுதும் சத்து மூன்று காலம் அழியாத சத்து சசசுங்கம் முயக்கொம்பு போன்றவர்கள்லாம் எப்போதுமே அசத்து உலகம் சத்தாகவும் இருக்குது அசத்தாகவும் இருக்குது ரெண்டு வடிவமாகவும் இருக்குது ஆகினால தான் இது இல்லைன்னு தள்ள முடியாது இருக்குதுன்னு வச்சுக்க முடியாது அதனால ஜாக்கிரதையாக இருந்தங்கிட்டு இதிலேருந்து இருக்கிற வசூ பிடிச்சிக்கணும் எல்லா வஸ்தூ உடனுங்கிறதுக்கு தான் பிரமம்னு பெயர் வச்சான் அந்த பிரமக்கு தான் வியாபகாரிக சத்தியம்னு பேர் கொடுக்குறோம் கௌரவமாக பெயர் கொடுக்குறோம் தோற்றம் உள்ளதுக்கு கிழிஞ்சலுக்கு பிராதிபாசிகம்னு இதுக்கு வியாபாரி சத்துன்னு சொல்லுவான் இதே மாற்றி சொன்னால் பிராதிபாசிக பிரமம் வியாபாரிக பிரமம்னு சொல்லிடலாம் இது வரைக்கும் ஆத்மீக்கியம் தெரியாமல் இருக்கும் அது வரைக்கும் உலகத்திலே பிரம உலகத்திலேயே வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்லிடலாம் நிஜமாக வாழ்க்கைங்கிறதுக்கு வியாபகாரி சத்தியம்னு சொல்கிறோம் இன்னும் கொஞ்சம் மேலே போய் தெரிஞ்சவங்க ஆசைப்பட்டாலும் என்ன பண்ணுறதுன்னா வியாபகாரி பிரம்மம்னு வச்சுக்கோம் அப்புறம் நிஜமாக சத்தியம் தான் பரமாரி சத்தியம்தான் மூணாவது பிரம்மம் கிடையாது சத்தியத்தில் மூணு சத்தியம் உண்டு பிராதிபாதி சத்தியம் வியாவகாரி சத்தியம் பாரமாறு சத்தியம் பிரமத்தில் ரெண்டு உண்டு கிழிஞ்சில் பார்த்து வெளியின் தோட்டம் ஒரு பிரமம் இது வரைக்கும் ஆத்மக்யானம் இல்லையா அது வரைக்கும் சம்சாரத்தில் ஓல்டென்ட்டுங்கிறது ஒரு பிரமம் ஆத்ம ஜானம் வந்தால் போயிடும் எல்லாம் அறிவு தான் அங்கே எப்படி கிழிஞ்சல் ஞானம் அறிவு வந்த கிழிஞ்சல்னு தெரிஞ்ச உடனே வெள்ளி அறிவு போய்டிறதோ அதுபோல் ஆத்ம ஜானம் தெரிஞ்ச உடனே உலக அறிவு நமக்கு இருக்காது உலகம் உலக அறிவு இருக்காது கிழிஞ்சல் வெள்ளி அறிவு நமக்கு இருக்காது அதுபோல் ஆத்மனிஷ்ட நமக்கு வந்த ஒரு பாடு உலகம் இருக்கும் நம்மளுடைய புத்தியிலே உலகத்தினுடைய நினப்பு இருக்காது சம்ஸ்காரம் இருக்காது எண்ணம் இருக்காது உலகம் பாட்டுக்கு வந்து எத்தனையோ பேர் கரையேறி வரணும் கடையேறி வரணும் போட்டு வந்து இங்கேருந்து அக்கறை கூட சேர்க்கறதுன்னா எத்தனையோ பேர் அக்கறை கூட சேர்த்து வருது அதுக்காக இவனுக்கு தேவையில்லை இவனுமே போகமாட்டான் போட்டு இருந்துகிட்டே இருக்கும் பல பேர் கரையேற்றிட்டு வந்துட்டே இருக்கணும் உலகமும் இருந்துகிட்டே இருக்கும் மாறிட்டே இருக்கும் நெஜமானதாக இருக்காது பொய்யாக இருக்கும் பொய்க்குள்ளேயே பிறண்டு கிழந்து வளர்ந்து கிழந்து எல்லாம் போய் கடைசியாக நிஜமான ஒரு சுரூபத்தை பிடிச்சிக்கிறது போகிறது சத்திய சுரூபம் பேர் இப்படி இல்லாத ஒரு வஸ்து நமக்கு தோன்ற முடியாது இருக்கிற வஸ்து வச்சு தான் வருதுங்கிற சத்வாதம் நம்மளுக்கு பௌத்தவாதங்களெல்லாம் சத்வாதம் அசத்வாதம் அதனால் அதை ஏற்றுக்கிறதே கிடையாது வேதத்தை ஒத்துக்காடாத எந்த மதம் இருக்கோ அதனை ஏற்றுக்கிறது கிடையாது பௌத்தம்லாம் வேதத்தை அதனால் பௌத்த ஜீனால் வேதத்தை ஏற்றுக்கிறதுனால நம்ம அதை ஏற்றுக்கிறது இல்லை நமக்கு ஆதாரமானது வேதங்கள் அதில் சொல்லப்படுற விஷயங்கள் ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அனுபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காரியங்களை பண்ணுறோம் ஆக இல்லாத நாமையே கற்பனை பண்ணிகிட்டு இப்படி இருக்கும் ஆத்மா இப்படி இருக்கும் மோட்சம் இப்படி இருக்கும் உலகங்கள் திருமணம் பண்றது இருக்க முடியாது புத்தி இன்றைக்கி ஒன்று சொல்லி நாளைக்கு கொண்டு மாறிவிடும் ஆனால் ஆதாரமாக ஒன்று இருந்து அதுங்கிழும் புத்தி வேலை செஞ்சுருந்தால் அது சரியான டைரக்ஷனில் சரியான இடத்துக்கு போகும் அந்த ஆதாரம் என்ன வேதங்கள் அந்த வேதங்களை ஒத்துக்காத யாராக இருந்தாலும் அந்த மதம் நம்முடைய மதமாக ஏற்றுக்கொள்றது இல்லை பௌத்தம் ஜெயினங்கள்லாம் நம்மளுடைய மதமாக இல்லை அதான் நம்ம அவங்களோட ஏற்றுக்கொள்வது கிடையாது பரலோகத்தை ஓரளவு ஒத்துக்கிறாள் பௌத்தாள் ஆனால் கூட நம்ம சொல்கிற மாதிரி பரலோகத்தை ஒத்துக்கலவா மாறு செத்து பண்பாடு வேறு லோகம் வருங்கிறது இப்போ கிறிஸ்துவ மதம் கூட அவளுக்கும் நீ பாபங்கள்லாம் பண்ணேன்னா திருப்பியும் உனக்கு பரிகாரம் கிடைக்கலன்னா உனக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னா அடுத்த படி எங்கேயோ நரக்கத்தில் போவேன் சொல்கிறான் என்னமாதிரி இருக்கும் நம்ம வேணுக்குமான்னு தெரியாது ஆக இந்த பிறவைக்கு அடுத்து மூணு விட்டுன்னு கிறிஸ்துவும் ஒத்துக்கலாம் முஸ்லீமார்தான் சரி பாப்போம் அல்லா வலாம் கும்பிடு எல்லாம் போகணும் இல்லைன்னாக்க உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கலாம் நீ எங்கேற்ற ஆடணும் இன்டைரெக்டாக எல்லோரும் ஏதோ ஒரு லோகம் இருக்கும் ஒத்துக்கலாம் நேரடியாக நம்ம ஒத்துக்களை தவிர ஒத்துக்க அவள் ஒத்துக்களை தவிர ஏதோ ஒரு வேணும் ஒத்துக்கிறாள் நம்மளும் என்ன சொல்கிறோம் நல்ல காரியம் பண்ணால் நல்ல லோகம் அடைக்கும் கெட்ட காரியம் பண்ணால் கட்ட லோகத்துக்கு போகணும் ஞானத்தடைஞ்சால் இங்கேயே அடைஞ்சு இப்படியே மோட்சத்தை அடையலான்னு மூணு வழி நம்ம சொல்கிறோம் ஆக இந்த மனிதப் பிறவியில் தான் நமக்கு ஞானம் கிடச்சி அறிவு கிடச்சி மோஷம் கிடச்சி பிறவியில்லாத பெருமேற்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாக்கி எந்த பிறவிலும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுனால இந்த பிறவியில் எப்படி வாய்ப்பு வருது அதுவும் இருக்கிற ஞானத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கல இருக்கிற ஆத்மஜானம் ஜீவஸ்வரூபம் இருக்குது அதனுடைய சுரூபத்தில் எவ்வளவோ குழப்பங்கள் அப்படியே வச்சு மறைச்சி கிடக்கு குளத்தில் இருக்குது தண்ணி மேலே பாஷையெல்லாம் படிச்சுருக்கு அந்த பாஷையெல்லாம் எடுத்தாச்சுன்னா குளத்தை தண்ணி பழிச்சுன் இருக்கு சூரியனுடைய ஒளி தெரிஞ்சுன்னு இருக்குது மேகங்கள்லாம் மூடி இருக்குது மேகம் பற்றினாலும் சூரியன் தெரியல மேகம் படுத்தால் சூரியன் தெரியல அதுபோல் ஜீவாத்மா எப்போதும் பிரகாஷமாகவும் சுத்தமாகவும் இருக்கார் அதை அழுக்கு முடிஞ்சிருக்க மேகம் மூடிருக்க மாதிரி அழுக்கு முடிக்கிற அதை விளக்கணும் விளக்கத்தான் முயற்சியை தேவை தெரிவிக்கிறதுக்கு ஞானத்துக்கு முயற்சி கிடையாது அது ஞானங்கிறது எப்பொழுதும் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி கிடையாது அதுக்கு இடைஞ்சலாக உள்ள எத்தனை வருஷத்து இருக்குமோ அத்தனுக்குன்னா நம்ம முயற்சி பண்ணுறோம் ஏற்றாமல் சொல்லிட்டு வந்தால் தெரியுது நமக்கு இந்தமாதிரி ஆத்மா தெரியல ஏன் அதுக்கு இடைஞ்சல் இவ்வளோ இருக்குது அதனால் தெரியல இடைஞ்சலாக உள்ளது என்னென்ன அதுக்கு விரோதமாக உள்ளது காமம் கிரோதம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் அகங்காரம் யுகோ எல்லாம் பெரிய லிஸ்டே பண்ணலாம் அவைகளால் மறக்கப்படுறதுனால தெரியுது இதெல்லாம் போடுதுன்னு என்ன ஆச்சுன்னா இயற்கையாக ஆத்மா இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அது ஞானத்துக்கு முயற்சி உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி ஞானத்துக்கு முயற்சிங்கிறது என்னென்னா ஞானத்தை தெரிஞ்சுக்கொள்ளுறதுக்கு பிரதிபந்தமாக உள்ளதை நிவிற்த்தி பண்ணுறது தான் முயற்சி ஞானம் இயற்கையாக இருக்கக்கூடியது அதுக்கு உள்ள எத்தனை பிரதிபந்தங்கள் இருக்குமோ ஒரு ஒரு பிரதிபந்தகமாக ஒரு ஒரு இடஞ்செல்லையாக ஞானம் சொத்தகா கிடைக்கக்கூடியது அதுதான் நம்ம அடிப்படையான கொள்கை ஞானத்துக்கு முயற்சி இருக்குமே ஆனால் அது மூலம் பார்க்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஞானம் இல்லைன்னா ஆச்சு இல்லாத எப்படி திருப்பி வரும் அதே கேள்வி திருப்பி வந்துடும் அதனால் இல்லாத ஒன்று இருக்க முடியாது இல்லாத பூஷா ஞானம் வந்ததுன்னா அப்போது நிஜமானதாக இருக்க முடியாது இல்லாத பூஷா தோணுமே இருக்க முடியாது இருக்கிறது வந்தால் தான் இருக்க முடியும் அப்போ நிஜமாக இருக்குது எப்படி வருது அதனுடைய இடைஞ்சலை அகற்ற அகற்ற அகற்ற அகற்ற அகற்ற நமக்கு ஞானம் வருது ஞானம் தோற்றம் அளிக்கிறது அனுபவத்து வருது அனுபூத்தி ஆகிறது அந்தமாரி இந்த ஞான அனுபூதிக்கு முயற்சி ஞான அனுபூதிக்கு விரோதமாக உள்ள எண்ணங்களையும் சிந்தனங்களையும் சம்ஸ்காரங்களையும் காரியங்களையும் அழிக்கிறது தான் நம்ம முழு முழு முயற்சி அதுக்கு தான் இத்தனை சாதனம் கோவிலுக்கு போகிறோம் என்ன பண்ணுறோம் சுவாமி பார்க்குறோம் படுதாக போட்டிருக்கு தெரியல அப்புறமா தீபாரணம் போது காமிக்கிறான் படுதாக எடுக்கிறான் தெரியுது ஆக படுதாக போட்ட போது நமக்கு தெரியல சுவாமி படுதாக எடுத்த உடனே சுவாமி தெரியுது சுவாமி எப்போதும் அப்படிதான் இருக்கார் சுவாமி எப்போது வந்துட்டு இருக்கார் படுதாக போட்டால் தெரியல படுதாக எடுத்தால் சுவாமி தெரியுதாங்கிற மாதிரி ஞானம் எப்போது வந்துட்டுருக்கு அக்ஞான பிரதிபந்தங்கள் இருக்கிற வரைக்கும் தெரியாமல் இருக்குது அக்யானம் கொடுத்துன்னா போடுறது அக்ஞானம்னா என்ன இந்த ஆத்மாவுக்கு விரோதமான அத்தனையுமே அக்ஞானம் தான் அந்த அக்ஞானம் ஆத்மாவுக்கு விரோதமான எத்தனை அக்யானம் இருக்குமோ ஒரு ஒரு அக்யானமாக வர வர போடும் முதல்லம் என்ன வருது நமக்கு நான்கிறதான் ஒரு எல்லாம் அறியாம நிறைய இருக்கு நீ யாரா நான் தாங்க உன் பேர் என்னன்னா பாலாஜிப்பான் யாரா பேர் பாலாஜியாக நான் தான் பாலாஜிப்பான் சுவாமி பேர் கூட அவனுக்கு தெரியாது சுவாமி பேர் வச்சிருக்கா பாலாஜி கூட தெரியாது நான் தான் பாலாஜிப்பான் அத்தனை அகங்காரம் அவருக்கு அதான் பாலாஜி பெயரை சுவாமி பேர் அவனுக்கு வச்சிருக்கா உன் பேர் என்னன்னா பாலாஜின்னா யாராண்ணா பாலாஜி நீ யாரும் எந்த பேர் என் பேர்லாம் அத்தனை அகங்காரம் பாலாஜி மேலே சுவாமி பேர் வச்சுருக்கா கூட ஞாபகம் வராது அந்த மாதிரி முதல் முதல் நமக்கு வந்து அகங்க ஆரம்பிச்சிருந்தா அகமும் சொல்லக்கூடியது தான் அந்த நானான் சொல்லிக்கிறோமே அந்த நான் சொல்கிறதுனால தான் இத்தனை இடைஞ்சலுமே இருக்குது இப்போ நான்கிறது தான் என்ன சொல்லணும் சொல்ல முடியாத ஒரு வருஷம் அதனால் விவகாரத்தில் இருக்க வரைக்கும் நான் சொல்லிட்டுருப்போம் அனுபூதி வரும்போது நானும் சொல்லிக்க மாட்டோம் அனுபூதி வரும்போது நீ யாராண்ணா பேச மாட்டான் மௌனமாக இருப்பான் நானும் சொல்லிக்க முடியாது அதனால்தான் வைஷ்ணவ பரிபாஷனு வச்சா நான் போகக்கூடாது நான் சொல்லிக்கூடாதுனால அடியேன்னு தாசன் சொல்லிப்பான் பகவானுடைய தாசன் தான் அடியேன் தாசன் சொல்லிப்பேன் ராமானுஜனே ஒரு வீட்டுக்கு போய் அவருடைய குருக்கிட்ட போய் உபதேசங்கே போகும்போது நான் தான் வந்தேன் ராமானுஜன் நான் தான் வந்தேன் ராமானுஜன் நான் போய் வாழ்ந்தாரான் நான் போய் புரியல இருக்குது அதுக்கப்புறம் தான் நான் போய் வாழ்ந்த உடனே அடியேன் தாசன் வந்தான்னு வர்றான்னு சொல்லுவான் ஆனால் வினம்புறத்தை முதல்ல வரணும் வணக்கம் வரணும் நான்கு எண்ணம் அகங்காரம் போகணுங்கிறது தான் முதல் முதல் நமக்கு அதுதான் கடைசியில் போகும் நமக்கு பாக்கி எல்லாம் போயிடும் கடைசியில் போக வேண்டியது தான் தான் போகும் போகும் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்று ஒன்றா போகக்கூடிச்சுட்டே வந்து கடைசியில் அகம் சப்தம் எதுன்னு கேட்கும்போது அது நான் வரும்போது நான்கு தானே தானாக போய்டும் இந்த நான்கிறது நீங்கிறது எதுவும் அதுதான் தான் நீ யார் நம்ம ஒருத்தனை காத்தனை கேட்குறோம் நான் பாலாஜிபா இப்போ நீ யார்னு யாரை அந்த நீங்க சொல்லப்பட்டவன் யாரோ அவனே தான் நான் தான் பாலாஜிபா ஆக நீ நான் ரெண்டும் எங்கே இருக்கு ஒரே ஒரு வஸ்துவில் தான் நீ நான் ரெண்டும் இருக்கு இதைத்தான் வேதாந்தன் சொல்கிறது தத்துவமசி நீ தான் நானாக இருக்கிறாய் ஆத்மாவாக இருக்காய் ஆக நீ நான் என்னைக்கு தெரிந்து கொள்ளுகிறோமோ நீங்கிறூபத்தை அது சொல்கிறோமோ அதுதான் நாங்கிற சுரூபம் ரெண்டும் தெரியுறதும்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 நான்கிறது தான் இந்த நான்கிறதுனால தான் உலகமே எத்தனை வந்தது என்னுடைய உலகம் என்னுடைய சாப்பாடு என்னுடைய மனைவி என்னுடையவர்கள் இப்படி பல பேர் இந்த நான்கிறதுலேயே பலதுன்னு சொன்னிருக்கு நான் தான் என்னுடைய உடம்பை பார்த்து நான் சொல்கிறேன் என்னை தவிர வெளியில் நம்ம வந்து சொல்லும் போது சொல்கிறோம் என்னுடைய மக்கள் என்னுடைய மனைவிங்கிறோம் அப்போ என்னை சேர்ந்தவன் இந்த உடம்பை சேர்ந்து இல்லை உடம்பை சேர்ந்து நான் சொல்கிறது ஒரு பக்கம் உடம்பை சேராத உடம்புக்கு வெளியில் இருக்குவா பல பேர் இருக்கு பொண்டாட்டி இருக்கா குழந்தையில் இருக்கா அப்பா அம்மா இருக்கா அவள் யார் என்னை சேர்ந்தவர்கள் என்ன சேர்ந்தவர் அது வேறு தினசம் இருக்குது அதை தவிர இந்த அப்பா அம்மா தவிர இந்த இருக்க எத்தனை பேர் இருக்கா அவள்ட்டையும் நான்குறோம் ஆக இந்த நான்குறதே பல தினசான வழியில் உடம்பை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறது ஒன்று உறுப்புகளை வச்சு நான் சொல்கிறது ஒன்று நான் குடனாகிட்டேன் நான் செவ்டன் ஆயிட்டேன் நான் ஃபேஷாக நான் ஆயிட்டேன் அந்த இடத்துல நான் ஒன்று குழந்தை வருது அதுவும் உடம்புக்குள்ளே இருக்கு சமாச்சாரம் உடம்பை தவிர என்ன சொல்கிறது நான் நேற்று வரைக்கும் அந்த கம்பெனிக்கு போனேன் நேற்றுக்கு போன உடனே கம்பெனி மூட்டிட்டான் இப்போ நாங்கள் இடத்துல என்ன பண்ணுறான் நான் நேற்று வரைக்கும் அந்த கம்பெனிக்கு போனேன் இன்றையிலேருந்து கம்பெனி மூட்டான் என்னுடைய கம்பெனி அது கம்பெனி இவன் சம்மந்தமே இல்லாத கூட இவனுக்கு கம்பெனியில் கூட தான்கிற அபிமானம் அகங்காரம் என்னுடைய குழந்தை செத்துப்படுத்து எனக்கு குழந்த வர்றது இவரை தவிர உடம்பை தவிர வேறு தான் அங்கேயும் நான் என்னதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஆக அந்த வேற்றுமைங்கிறது எது வரைக்கும் போகிறதுனா உலகம் எத்தனை இருக்கோ அடுத்த அளவு வேற்றுமை போகிறது ஓரளவோட நிற்கல உடம்புல ஆரம்பித்த நான் எனதுங்கிற எண்ணங்கள் உலகம் ஒழுக்க போகிறது ஆகினால ஞானம் வந்தவன் எப்படி இருப்பான்னா இதமகம் சகலஞ்ச வாசுதேவா விஷ்ணு புராணம் சொல்கிறது இதம் அகஞ்ச சகலஞ்ச வாசுதேவா நீ நான் என்ன சொல்கிறோமோ இத்தனையுமே ஆத்மஸ்வரூபமாக வாசுதேவஸ்வரூபமாக என்னைக்கு ஆள்றையோ அதுதான் ஞான நிஷ்ட நிறையா அப்போ ரெண்டாவது வசுவே தெரியாமல் எப்போ தோன்றானோ அனுபவத்தில் இருக்கானோ அனுபூதியில் இருக்கானோ அப்போ தான் அவனுக்கு ஞான நிஷ்டை வந்து நர்த்தம் ஆக உலகம் முழுக்க இருந்தாலும் கூட அதிலையும் பிரதிபலனும் அதனுடைய காரியங்கள் விவகாரம் நடந்துட்டு இருக்குனால் இந்த ஆத்மஜோதிஷுடைய பிரகாஷினால்தான் தத்யபாசா சர்வ விதம் பிரகாஷி ஆத்ம பிரகாஷத்துல இத்தனை பிரகாஷம் பிரகாஷிக்கிறது இல்லைனா ஒரு பிரகாஷம் வரத்துக்கே வாய்ப்பு கிடையாது அதனால் ஆத்ம பிரகாஷம் ஒன்று தான் பெரிய டால் பெரிய ஜானம் பெரிய ஜோதி அதுக்கு மேலே பவர்ஃபுல் ஒரு பிரகாஷம் ஒன்று கிடையாது அந்த பிரகாஷம் பவர்ஃபுல் எதுக்கு மேலே இன்னொரு பவர்ஃபுல் பிரகாஷம் இருக்க முடியாதோ அதுதான் நான் கொடுத்தனால அதுக்கு பிரதிபந்தமாக அடைஞ்சலா இருக்கிறது என்ன இருக்குன்னா உலகம் முழுதும் இருக்குது தித்தீய வஸ்து முழுக்க இருக்குது ரெண்டாவது வஸ்து எதாக ஆரம்பித்தாலும் எல்லாம் அவ்வளோ பெரிய டால் எங்கே இருக்கு ஹேயத்துக்குள்ளே இருக்குது நமக்கு தெரியல இவ்வளோ பெரிய டால் இருக்கா அடிக்கிறதான்னு தெரியல பின் எப்படி தெரியுது மூளை புத்தி வேலை செய்யும்போது தெரியுது ஏதோ புத்தியில் பிரகாசிக்கிறது தோன்றுறது அதை வச்சு மனசில் யோசிக்கிறோம் மனசு யோஜனை பண்ணி கண்ணு வேலை செஞ்சு பொருள்களை பார்க்கறது காரியங்களை பார்க்குறோம் அதனால் என்ன தெரிகிறது ஆத்ம பிரகாஷம் இல்லைனா புத்தி பிரகாஷம் இருக்காது புத்தி பிரகாஷம் இல்லைனா இந்திரியங்கள்ட்ட பிரகாஷம் இருக்கா இந்திரிய பிரகாஷம் இல்லைனா பொருளுடைய பிரகாசம் இருக்குது அந்த பாரம்பரியத்துக்கு ஆத்ம பிரகாஷனு ஒத்துக்கிறோம் இல்லைன்னா புத்தி வரைக்கும் இந்த உடம்பு வந்து ஒரு மட்டும்தான் புத்தி வருது உடம்பு ஒருத்த மறுபடி புத்தி கிடையாது எப்போதும் புத்தி வரைக்கும் உள்ளது என்ன உடம்போடு இருக்கிறது புத்தி புத்தி மனசு உறுப்புகள் எல்லாம் எப்போ வருது உடம்பு வந்தால் வருது உடம்பு மட்டும்தான் போடும் அதனால உடம்பு எப்படி இருக்குது ஜடமாக இருக்குது இன்றைக்கி இருக்குது இவ்வளோ உபச்சாரம் பண்ணி சாப்பாடு போட்டு சட்டை போட்டு எல்லாம் ஆசனம் போட்டு எல்லாம் போட்டுக்கலாம் செத்து போச்சுனா என்ன பண்ணுறோம் அந்த உடம்பை ஒத்தர் கவனிக்க மாட்டோம் போக வேண்டியதான் சமாஜாம் யாவத் பவனோ நிவசதி தேஹேந்த் பஜோதல் சொல்ற அது யாவத் பவனோ நிவசதி தேஹே இது வரைக்கும் உடம்புல காத்து மூச்சு காத்து தாவத் புரிஷதி குசலம் கேகே அது வரைக்கும் சௌக்கியமாக சௌக்கியமானு கேட்குறேன் எல்லாரும் வந்து என்ன உயிரோடு இருக்கானே ஏதாவது சொத்துக்கிறது பைசாசா கிடைக்குமாங்கிறது கேட்டுருக்கா கதவதி வாயு தேஹாபாயே உயிர் போடுத்து உடம்புலேருந்து செத்து போயிட்டான் பாரியா பிப்ரதி தஸ்மின் காய் என்ன அழகான வார்த்தை ஆதிசங்கர் போட்டிருக்காரு எந்த பத்தினியாளும் இந்த உடம்பே புருஷனுடைய உடம்பு ஓகேன்னு இத்தனை சுகத்தை அனுவிக்கணும் இத்தனை குழந்தைகளை பக்கணும்னு இவ்வளோ சுகமாக இருந்தாலும் அந்த பாரியை கூட இந்த உடம்பை பார்த்தோன்னே பேப்படலாம் அடுத்தவரை பாரு பாரு பாருங்களா இவ பார்க்க மாட்டோம்னாலும் பேப்படணும் பாரியா பிப்ரதி தஸ்மின் காய் என்ன ஸ்பஷ்டமாக சன்னியாசியாரு சொல்லியிருக்கார் எந்த உடம்பை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பெண்ணானவள் தன்னுடைய புருஷங்கிட்டே இவ்வளோ அபிமானமாக ஆசையாக இருந்தாலும் இந்த காற்று படுத்து மூச்சு காற்று படுத்து செத்து போட்டான உடனே அதை கண்டு அந்த மாதிரி உடம்புக்கு இது வரைக்கும் உயிரினுடைய சக்தி இருக்குது பிராணனுடைய சக்தி இருக்கும் அது வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை அது போட்டு தான் ஜடம் இப்போ செத்தாலும் ஜடந்தான் உயிரோடு இருந்தாலும் ஜடம் தான் ஆனாலும் ஜடத்திலே வித்தியாசம் உயிர் எடுத்துன்னா பிராணம் படுத்துன்னா அந்த ஜடம் வேற இப்போ இருக்க ஜடம் வேறு இப்போ இருக்கிற ஜடம் எப்படி இருக்குது உயிரோடு இருக்கும் அதனால் புத்தி ஒளினால கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அப்போ புத்தி சேர்ந்து படுத்து இந்த உடம்புலேருந்து அதனால் அசல் ஜடமாக படுத்துது அதனால் எதுவுமே அதில் பிரகாஷிக்கவே பிரகாஷிக்காது அந்த உடலில் எதுவுமே பிரகாஷிக்காது செத்து போன உடல் ஒன்று இருக்குதுன்னு நமக்கு தெரியாம பாக்கி எதுவுமே பிரகாஷம் இப்போது புத்தினால கண் காது மூக்கு வாயு எல்லாமே பிரகாஷித்து அது மூலம் ஃபுல்லாக பிரகாஷிக்க வைக்கும் ஜட வஸ்தூலையே ரெண்டு தினசு புத்தியில் இருக்க பிரகாஷம் மூலமாக அத்தனை பிரகாஷத்துக்கும் அந்தந்த இந்திரியங்களுக்கு வந்து உலகங்கள்லாம் காமிக்கூடியது உலகத்தை எத்தனை பொருட்களும் அத்தனை காமிக்கூடியதுக்கு ஜடமாக இருந்தாலும் செத்து போச்சுன்னா அந்த பிரகாஷம் என்ன ஆச்சுன்னா புத்தி பிரகாஷமே போனதுனால உடல் இருக்குன்னு வரைக்கும் நமக்கு தெரியுமே தெரியும் வேற ஒன்றும் பண்ணாது அந்த உடல் எந்த பிரகாஷத்தையும் கொடுக்கும் கொடுக்காது அது புத்தியும் சேர்ந்து போடுறதுனால அந்த புத்தி நஷ்டமானதுனால செத்து போனதுனால புத்தியும் அது இன்னொன்று பிரகாஷிக்க சக்தி இல்லாமல் படுது அசல் ஜடமாக அது தெரியும் நமக்கு புரியக்கூடிய ஜடம் என்ன செத்தாக ஜட வஸ்தூன்னா தெரியுது அதான் உயிரோடு இருந்தால் கூட ஜனவோஸு தான் தெரிஞ்சுக்கணும் என்ன புத்தியினுடைய பிரகாஷம்னாலும் உயிரே வராது நமக்கு இந்த பிரகாஷமே வராது கண்டுக்காது புக்கு பிரகாஷமே வராது அந்த புத்தியில் இருக்க பிரகாஷனால தான் இத்தனையும் நமக்கு வருது அந்த உடம்பு பிராணனோடு இருக்க வரைக்கும் ஆத்மா ஜீவ் ஆத்மாவோடைய சக்தி அதில் அடிக்கிறதுனால அப்படி வருது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பிராணன் போடுத்து சக்தியெல்லாம் எழுத்துன்னு போடுது பதினாறு உறுப்பினோட பஞ்ச ஜானேந்திரியும் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச புராணம் உணவு புத்தியெல்லாம் எழுத்துன்னு போட்டு செத்துப்படுத்து அப்போ ஜீவாத்மாவோட ஒளி எங்கே இருக்குது ஒன்றும் கிடையாது இப்போ ஜீவாத்மா எங்கே இருக்காருண்ணா அவர் ஜீவாத்மா எங்கே நிறைஞ்ச இடத்துல நிறைஞ்சிருக்கார் அப்படி அவர் போனது என்ன இருந்தது வந்து பிராணம் போச்சு பிராணம் போச்சுங்கிற இடத்துல ஜீவன் போச்சுன்னு சொல்ல பிராணம் போச்சும்மா ஆ பிராணனு தான் போக்குவரத்து இருக்கிறது ஜீவனுக்கு போக்குவரத்து கிடையாது பிறகு ஜீவாத்மா எங்கே வராருண்ணா அடுத்த பிறகு எங்கே வந்தாலும் எந்த பிறவில் வந்தாலும் எங்கே நிறைஞ்ச ஆத்மா ஒருத்தோன்ட்டு அதுக்குள்ளே உக்காந்துக்கிறார் அவர் அதுக்கு ஜீவாத்மான்னு பேர் அது ஜீவாத்மாவுக்கு போக்கும் கிடையாது வரத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படியே நிறைஞ்சவர் விபு அதுக்கு போக்குவரத்து ஒன்றும் கிடையாது சுகதுக்கு ஒன்றும் கிடையாது எங்கேயும் போக்கு வரத்து ஒன்றுமே கிடையாது புத்தியினாலே அவரை நம்ம சொல்கிறோம் ஜீவனும் அனுபவிக்கிறாங்கிற பேசின்ட்டு இருக்கே தவிர நிஜமாக புத்தியில் தான் அத்தனை அனுபவம் சுகதுக்கங்கள் அத்தனை கஷ்டங்களும் அத்தனை சம்ஸ்காரங்களும் அத்தையும் சேர்ந்து அந்த பிராணனை எடுத்துக்கிட்டு போகும்போது பிராணம் எடுத்துனோடனே அடுத்த பிராணனை எங்கேயோ பிடிச்சிக்கு அந்த பிராணனோடு போகிறது அங்கே எந்த உயிரை பிடிச்சிக்கிறதோ ஆடோ மாடோ மனுஷனோ தேவனோ எதை பிடிச்சிக்கிறதோ எங்கே நிறைஞ்ச ஆத்மான்னு சொன்னால் அதுக்குள்ளேயும் இந்த ஜீவ உட்கார்ந்து உட்காருபோது என்ன இருக்குது அங்கே ஜீவாத்மானுக்கு பேரை கொடுக்குறோம் ஆக ஜீவனுக்கே போக்குவரத்து கிடையாது எங்கே நிறைஞ்சவன் தான் ஆத்மா எப்படி பரமாத்மா சொல்கிறவோ அந்த பரமாத்மா தான் ஜீவாத்மாவானதுனால ரெண்டும் வேறு அல்லாததுனால ஜீவன் வேறே பரமாத்மா வேறேன்னு ரெண்டு ரெண்டாக வச்சுடுவோமானால் அப்போ ஜீவன் போகிறான் பரமாத்மா நிறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம் உலக ரீதியில் பரமாத்மான் நம்ம பேசினாலும் ஜீவாத்மான்னு பேசினாலும் பிராணம் போனோடனே என்ன ஆறுதுன்னா ஜீவன் போகிறா வராங்கன்னு கிடையாது பிராணம் வரைக்கும் போடுறது ஜீவன் அப்படியே இருக்குது ஒரு பாத்திரங்களில் தண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் தண்ணி இருக்குது அல்லது பால் வச்சிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் பாத்திரங்களெலாம் போட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு தண்ணி எங்கே இருக்குது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் திருப்பியும் அந்த பாத்திரங்களில் பாத்திரம் தண்ணி ஊற்றுறேன்னா அந்த தண்ணிக்கு வரும் ஆக பாத்திரத்தை வச்சு தண்ணி வந்து எங்கெல்லாம் இருக்குது எங்கெல்லாம் போகல சொல்கிறவோ அதுபோல் பிராணனை வச்சு ஜீவனை சொல்கிறமே தவிர பிராணம் ஜீவனுக்கு சமாச்சாரமே கிடையாது பிராணம்னால் என்ன இந்த மனசுக்குள்ள புத்தியில் இருக்கிறது இதெல்லாம் சரீரத்தில் சூழல் சரீரத்துக்குள்ளே இருக்கிறதும் சூட்ச்மீரத்துக்குள்ளே இருக்கிறதா பிராணம் இது எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் அங்கே வரும் இது எங்கே போகலயோ அங்கே எப்படி சொல்கிறோம் ஆக தண்ணி ஒரே இடத்துலாம் இருக்கும் எல்லா இடமும் தண்ணி போகாது ஆனால் தண்ணி எங்கெல்லாம் கொட்டுறோமோ தம்பளரில் குடத்தில் இடத்துல வெரைட்டிஸ் பாத்திரத்தில் கொட்டுறோமோ அங்கெல்லாம் தண்ணி ஒரு மாதிரி புத்தி எங்கெல்லாம் போய்ட்டுருக்கோ அங்கெல்லாம் அந்த ஆத்மா நிறைஞ்சிருக்க தான் அங்கேயும் உட்காந்துருக்கும் அப்போது அந்த ஜீவ ஆத்மா இருக்குன்னு சொல்கிறோம் ஆக நிஜமாக ஜீவனுக்கு போக்கு வரத்து ஒன்றுமே கிடையாது ஒரே நிலையில் தான் இருப்பார் அப்படி இல்லாமல் இருக்குமே ஆனால் ஜீவனுக்கு பிராணம் மாதிரி போகிறான் வரான்னு சொல்லிட்டான்னா அவனுக்கு உற்பத்தி நாசம் உண்டு உற்பத்தி நாசம் வந்துட்டு தான் நிலையா இருக்க முடியாது அப்போ அதை அறிஞ்சு பிரயோகப்படாது ஆச்சாரம் சொல்கிறார் திரட்சிசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம் ஹதயத்தில் இருக்க ஆத்மா தான் பாருங்கிறார் அப்போ ஜீவாத்மா தான் பாருங்க ஜீவாத்மா எப்படி பார்க்க முடியும் ஜீவனுக்கு ஜீவத்தம் போடுத்துன்னா அதனோட பிரதிபந்தக்கும் போட்டுன்னா ஆத்மஸ்ரூபா சொல்கிறார் ஆ பரமாத்மாவுங்கயோ பரலோகத்துல எங்கேயோ உட்காந்துருக்கார் தூரக்கா கோடிக்கு மைல் கரண்ட வை குண்டம் கைலாசுக்கு மேலே ஜீவாத்மா இங்கே இருக்குது அப்படி அர்த்தம் கிடையாது எங்கன்னு நிறைஞ்சு உள்ளது எந்த பரமாத்மா சுரூபமோ அதுதான் சரீரத்துக்குள்ளே உட்காருமோ அதுக்கு ஜீவன் டைட்டல் பேர் எங்குன்னு நிறைஞ்சுள்ள பரமாத்மா நிறைஞ்சிருக்குற அந்த சுரூபந்தான் சரீரத்துக்குள்ளே உட்கார்ந்துருந்தாலும் அவருக்கு ஜீவாத்மான்னு பேர் ஆக சரீரம் படுத்துனா ஜீவாத்மா படுத்து திரும்பி சரீரம் வந்துன்னா ஜீவாத்மா வந்துடுறார்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 எந்த இடத்துல தித்திய வஸ்து ரெண்டாவது வஸ்து தெரியாமல் இருக்கோ அனுபவ ரீதியாக புத்தி ரீதியாக அதுதான் அத்வைத்தம் அதனால் எங்கே வந்து புத்தியில் வந்து இன்னூறு வஸ்து இருக்குதுன்னு தோன்றதோ அது வரைக்கும் ஜீவாத்மா எந்த இடத்துல இன்னொரு வஸ்து இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கோ அது ஒரே ஆத்மஸ்வரூபந்தான் அதனால் ஜீவாத்மான்னு ஒரு சரீரத்துக்குள்ள சொல்கிறதுனால பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம உலகத்து படைக்கிறது யார் காரணம் பரமாத்மா அப்படின் சொல்கிறோம் இல்லைன்னா என்ன ஆச்சு ஆத்மா தான் காரணம் ஆகினால எல்லாம் அந்தந்த இடத்த வச்சு வரக்கூடிய ஒரு நிலை புத்தியை வச்சுன்னு வரக்கூடிய நிலை ஜீவாத்மாவுக்கு ஜீவன் அந்த ஜீ புத்தி எங்கேன்னு வந்தது உடம்பு வந்தால் வந்துடுறது பிறந்த இடத்துல உடம்பு வந்தான் உடம்பு போயிடுதுன்னா போய்டுறது இப்போ ஜீவாத்மா என்ன ஆகிட்டாரு ஜீவாத்மா இருக்கிற அப்படியே இருக்காரு அவர் ஒன்றும் போகவும் இல்லை புத்திலாம் உடம்பு வரைக்கும் இந்திரியங்கள் வரைக்கும் எல்லாம் போய்டுறது எப்படி சூட்சுமை செடி நம்ம தூங்குகிறோம் தூங்கும்போது சூழல் சரி இந்த உடம்பு இங்கேயே கிடக்கு ஒரு ரூமில் கிடக்கு கட்டில் மேலே கிடக்கு நல்ல மெத்த போட்டு தூங்கிட்டு இருக்கோம் ஆனால் சொப்பன கடம்போ இருக்க காசிக்கு போகிறோம் குளிக்கிறோம் சாணம் போடுறோம் எல்லாம் போட்டுரும் உடம்பு இங்கேயே கிடக்கு சூழ்ச்சிமை செடி மாத்திரம் எங்கேலாமும் போயிட்டு குளிச்சு வருது உடம்புல நிறைய பேர் உடம்பு நிறைய இல்லை கங்கா ஸ்நானம் பண்ணுறோம் துணி நிறைய இல்லை உடம்பு நிறைய இல்லை ஒன்றும் இல்லை இங்கேயே இருக்குது ஆனால் ஸ்நானம் பண்ணுறோம் நினைஞ்சு கிடைச்சி போனது எல்லா உணர்ச்சியும் அது எப்படி சூட்சும செய்யறதுக்கு இத்தனை சுற்றினாலும் நேக்கமாக ஒரே இடத்துல இருந்த உடலுக்கு ஒன்று வராமல் போகிறதோ அது இந்த ஸ்தூலம் உடம்பே செத்து போன கூட சூட்சுமா ஒன்று ஜீவாத்மாவுக்கு எந்த பாதிப்பும் ஒன்றும் இருக்காது அது அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கும் எப்படி ஸ்தூலசீரியர் இங்கே தூக்கிட்டு இருக்கும்போது சூழ்ச்சி மையம் உலகம் முழுக்க சுற்றினாலும் அதனால் பாதிப்போ சுக்க துக்கங்கள்லாம் ஸ்தூல சீரியத்துக்கு ஒன்று வல்லியோ அதுபோல் செத்து போகிற ஒரு பாடு வரக்கூடிய நிலையில் கூட ஜீவாத்மாவுக்கு எந்த சோஷமும் எந்த தோஷமும் ஒன்றுமே வராது அப்படின்னு அது அது போல உடம்பு நேளும் போல என்ன உடம்பு காற்றால் பார்த்தோன்னா சூரியரை ஒளிச்சல ரொம்ப பெரிவிஷாக தெரியும் நம்ம உடம்பு நாலு அடி அஞ்சு அடி ஆனால் நேழை பார்த்தா பத்து அடி பதிஞ்சு அடி இருக்கும் நேழை ஊற்ற மெதிப்பான் நம்மள உனக்கு வலி இருக்காது நேழை தான் அசுத்தமான இடத்துல கூட இருக்கும் நம்ம சுத்தமான இடத்துல நிழல்ட்டுருப்போம் ஆக நேளுக்கு வர பாதிப்பெல்லாம் எப்படி உடம்புக்கு வரதில்லையோ அதுபோல் பிராணனுக்கு வர பாதிப்பெல்லாம் ஜீவ ஆத்மாவுக்கு வராது ஆக இதனுடைய நழ போல உள்ளது அது அதனால் கூட குறைச்சலாக இருந்தெல்லாம் இந்த பிராணன் கூட குறைச்சலாகி வருகிறத விவர நள் அப்படியே தான் நு எந்த அசுத்தத்துக்கு போனாலும் உடம்புக்கு எப்படி வரதில்லையோ அதுபோல் இந்த பிராணனுக்கு எந்த விதமான சுகதுக்குள் வந்தாலும் ஆத்மாவுக்கு எந்த சுகதுக்குள் ஒன்றும் வராது ஒட்டவே ஒட்டாது அது அப்படியே தான் சுத்தமாக தான் இருக்கும் நேளுக்கு வர்றதெல்லாம் எப்படி தேகத்துக்கு ஒட்டுறது இல்லையோ அதுபோல் பிராணனுக்கு வரக்கூடதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு ஒன்றும் ஒட்டாது நினச்சுருக்க ஒன்று நான் தான் சாப்பிட்டேன் நான் தான் தூங்கினேன் நான் தான் தூங்கினேன் அங்கே போகிறேன் ஆபீஸ் போகிறேன் நம்ம தான் வரும் நம்ம இந்த நிலையில் இருக்கிறதுனால நான் தான் நினச்சிட்டு இருக்கிறதுனால இந்த சம்பளம் வாங்குறது சாப்பிட்றது தூங்குறது எல்லாம் நமக்காக நினச்சிட்டு இருக்கோம் இந்த ஜீவாத்மா சந்தோஷமாக இருக்கும் நினச்சிட்டு இருக்கோம் ஜீவாத்மா சந்தோஷமாக இருக்கிறது இல்லை அந்த பிராணம் சந்தோஷமாக இருக்குது சூரோடம்புக்குள்ள ஒரு நூன்று இருக்குது ஒரு சூட்சம் மட்டும் அது சந்தோஷமாக இருக்குது நம்ம பண்ணுற காரியங்களுக்கு எல்லாம் பலன் எங்கே போகிறது தானம் மட்டும் தர்மம் எவ்வளோ கங்காஸ்தானம் பண்ணி புண்ணியம் சம்பாதிக்கிறது புண்ணுங்களை எங்கே போகிறது இந்த உடம்புக்கு இல்லை இந்த உடம்பு செத்து போடுறது அனிச்சமாயிடுறது பின்னா அங்கே போகிறது அந்த புண்ணுங்களான சூட்ச்ம போய் சேரு செத்து போறோன்னு என்ன ஆனது சூட்ச்ம சரீரும் தூக்கி நேர் புத்தி உட்பட அத்தனையும் சேர்ந்து பஞ்சஞானேந்திரியம் பஞ்சகர்மேந்திரியம் பஞ்சபிரான் புத்தியெலாம் சேர்ந்து அடுத்த சரித்து போகிறது அப்போ என்ன போடுறது நம்மளோட சேர்ந்த நல்வினை தீவினை ரெண்டும் சேர்ந்து போகிறோம் நம்ம செத்து போனோடனே இந்த உடம்பு ஸ்தூலம் சூட்ச்ம சரீரமாக இருந்து ஸ்தூல உடம்பு இங்கேயும் எரிச்சிட்றோம் அல்லது புதைச்சிட்றோம் அது செஞ்ச புண்ணியங்கள்லாம் எங்கே இருக்குது சூட்ச்ம சரீரத்தில் உட்காந்துடும் அந்த சூட்ச சரீரம் என்ன பண்ணுறது இத்தனை தூக்கிட்டு போகிறது அடுத்த பிறவைக்கு போகிறது அடுத்த பிறகு என்ன சுகங்கள் பண்ணணுமோ அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறது பாக்கி உள்ளத்தையும் கொண்டு கொடுத்துடுறோம் இதுதான் ஒரு நிலை ஆக ஜீவாத்மா பண்ணுறான் போகிறான் வரான் சுகம் துக்கங்கிறது கிடையாது பிராணம் பண்ணுறத வச்சுக்கிட்டு ஜீவாத்மா பண்ணுறதா சொல்கிற சாமான்யமாக சொல்லுவாள் நாலு பேர் பண்ணுற பாவம் அஞ்சாவது நிமிஷம் பக்கத்தில் இருந்தாலும் அவன் ஒட்டிக்குமா பஞ்சமகாபாதங்கிறது நாலு மகாபாவம் பிராமணை கொல்றது தங்கத்தை திருடுறது கடல கொடிக்கிறது குரு பத்த தப்பானது இந்த நாலு தப்பு பண்ணுறதுக்கு அஞ்சாவது மகாபாதம் ஆனால் அவனோட சேர்ந்தா ஒருமா அந்த இந்த ஜீவாத்மா பிராணோடு இருக்கிறதுனால ஜீவனையும் நம்ம சொல்கிறோம் அவன் தான் கஷ்டப்படுறான் ஜீவன் கஷ்டப்படுறது கொஞ்சம் கௌரி இந்த ஜீவனம் கஷ்டப்படுறது கௌரி கிடையப்பான் கஷ்டம் இந்த பிராணை கஷ்டப்பட்டு சொல்ல இந்த ஜீவாத்மா கொஞ்சம் கஷ்டப்படுறதா கொஞ்சம் பார்த்து அனுப்புகிறோம் ஒன்று கிடையப்பான் அப்போ இதுக்கு வந்த சுகதுக்கத்தை அது மேலே இதுக்கு நிஜமாக ஒன்றும் இதுக்கு வந்து தான் அது மேலே ஏற்றலாம் ஆனால் உண்டு இங்கே இது கிடையாது அஞ்சாவது சேர்ந்தாலே அவனுக்கு உண்டு அந்த பாவம் இங்கே அப்படி கிடையாது அந்த வார்த்தைகள் நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோம் இந்த ஜீவாத்மா ரொம்ப கஷ்டப்படுறது துடிச்சுட்டு இந்த பேடு போல் இருக்க ஜீவன் இங்கே இதாக பண்ணுங்க பண்ணுங்கம்மா அந்த ஜீவனு துடிப்பு கிடையாது ஜீவன் அப்படியே சுத்தமாக இருக்காரு அந்த பிராணன்கிட்ட வந்த விவகாரங்கள்லாம் ஜீவன்கிட்ட வருது எதனால இப்படி வருது பிராணன் சுத்தமாக இருக்கிறதுனால பளபளப்பு அங்கேருந்து ஒளி ஞானம் வந்ததுனால அந்த பிரதிபலனை வாங்கிட்டு இருக்கும் உலகத்துக்கெல்லாம் கொடுக்கறதுனால அதுக்கு பிரதிபலமாக நம்ம சொல்கிறோம் அந்த ஜீவனுக்கிட்டே இந்த ஒளி வந்து நம்மட்ட பிராணம் வந்து இத்தனை காரியம் ஆரத்தினால பிராணனுக்கு வர்றதுனால் ஜீவனுக்கும் நம்மளே சேர்த்து சொல்லி அதுதான் உன்னை கொடுத்து உன்னை வாய்க்கிறது ஒளியை கொடுக்கறது ஜீவாத்மாவுடைய ஒளி பிராணனுக்கு கொடுத்து இத்தனை விஷயங்களே தெரிவிக்கிறது நமக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்காக ஒளி கொடுத்துன்னு வச்சுருந்து அது மேலே எல்லாத்தையும் ஏற்றிப்படுறோம் இத்தனை சுகத்துக்கும் யாருக்கு வந்து ஜீவனுக்கு தான் வந்து ஜீவனுக்கு தான் வந்து சொல்லிவிட்றோம் நிஜமாக வந்து ஒளி கொடுத்து இதனால் வந்த சுகதுக்கங்கள்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 இந்த பிராணம் பண்ண கதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஜீவன் மேலே தலையில் கட்டி இந்த ஜீவம் பண்ண கருமா இந்த ஜீவம் பாவம் இந்த கஷ்டம் என்ன பண்ணியதோ தெரியல இந்த ஜீவன் சுகத்தமாக இருக்கான் அந்த ஜீவன் கஷ்டப்படுறான் அந்த துபுத்ருவட்றது வியாதி வந்தது எல்லாம் ஜீவன் மேலே ஆரோப்பா ஒன்று கொடுத்து நல்லது பண்றதுக்கு அவர் நன்றி சொல்வது போக ஜீவனுடைய ஒடினாலே இந்த உலகம் பிரகாசிக்கிறதுக்கு புத்தி வழியான்னு சொல்லுறது சந்தோஷப்படுறது போக நம்மளுடைய அறியாமல் என்ன பண்ணுறது கொடுத்தவ மேலேயே புகார் சொல்லி இவன் தான் இத்தனை கஷ்டப்பட வைக்கிறான் இவன் தான் பாவத்தை பண்ணான் இவன் தான் இத்தனை கஷ்டப்படுறான் இவன் தான் அவ்வளோ துக்கத்தை அனுப்பினான் ஜீவன் மேலே இவ்வளோத்தையும் சொல்கிறோம் தலையில் யாரும் ஒரு லாஜிக் ஆனால் நடந்துட்டு இருக்குது உலகத்தில் எந்த ஒளினாலே இந்த உத்தரவு உலகம் ஒளியெல்லாம் பிரகாசம் பண்ணிட்டு புத்தி மலக இருக்கோ அந்த ஒளி கொடுத்தோன்னே போய் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த ஜீவா ஆத்மா போய் இவன் தான் இத்தனை பாவத்தை பண்ணான் புண்ணியத்தை பண்ணான் இத்தனை சுகத்தை அனுப்பிக்கிறான் இத்தனை கஷ்டத்தை அனுப்பிக்கிறான் இந்த ஜீவன் தான் நான் தான் நான் தான் பண்ணேன் இத்தனை வேலையும் சொல்லிவிட்டு இத்தனை ஆரோபணத்தையும் இத்தனை விரமத்தையும் ஜீவன் மேலே கொண்டு வைக்கிறான் இந்த மாதிரி உலகத்தில் ஒரு பொய் ஆரோப்பணம் சொல்லுது உலகத்துலேயே யாரும் கிடையாது பாக்கி எந்த வேலைனா பொய் ஆரோணம் பண்ணலாம் அதுக்கு சாட்சி சொல்லிடலாம் இந்த சாட்சி சொல்லவே முடியாதுக்கு அப்படி பொய் ஆரோபணத்தை ஜீவன் மேலே கொண்டு வைக்கிறான் புத்தி பண்ணுற ஜீவன் தான் பண்ணிட்டு சொன்னாது யாராவது ஒத்துப்படலாம் சாஸ்திரம் ஒத்துக்கல அனுபவம் ஒத்துக்கல அதனால இன்றைக்கி என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் வாழ்க்கை நடைமுறையில் அறியாமையினால் அஜ்யானால அறியாமையினால புத்தி பண்ணுறதெல்லாம் ஜீவன் இந்த ஜீவன் இல்லைன்னா இத்தனை முதுமே இருக்காது ஜீவனை எப்படியாவது போக குடிச்சிடும் இந்த ஜீவனால் தான் இத்தனை நான் தற்கொலை பண்ணி விட்றேன் இந்த ஜீவனையே அத்தனை ஒதுவும் வருது ஜீவனாலே பாவம் ஜீவன் இவ்வளவு துதரம் உபகாரம் பண்ண வரை போய் அவர் மேலே இத்தனை ஆரோபணம் பொய்ய சொல்லி ஜீவனால் தான் இத்தனை உதரவு வந்து எனக்கு அதனால் தற்கொலையே போட்டு ஜீவனை போக்கடிச்சிக்கிறேங்களாம் ஜீவனை எப்படி போக்கடிக்க முடியுது ஜீவனையும் போக்கடிக்க முடியாது விற்க வச்சு முடியாது ஒன்று முடியாது அவர் எப்போதும் உள்ள ஒரு ஜீவா ஆத்மா அந்த ஒளியினால் தான் இத்தனையோ வந்திருக்கு இதுதான் அனாதி பிரமம் நீங்கள் நேற்றிக்க வரது கிழிஞ்சலில் வெள்ளிங்கிற பிரமம் வந்தது அவ்வப்போது ஆசை வரும்போது தான் தோணக்கூடிய சாதி பிரமம் அப்பப்போ வரக்கூடிய பிரமம் இந்த ஜீவன் மேலே நமக்கு போய் இத்தனை சுகதுகளை கட்டுறமே தலைகளை வைக்கிறோமே ஜீவன் தான் இத்தனையும் பண்ணுறான் ஜீவன் தான் இத்தனையும் பண்ணுறான் இத்தனை காரணம் அந்த ஜீவன் தான் நான் ஜீவன் சொல்லிட்டு இருக்கமே இது நேத்தி நீ நேத்திக்க வரல இது அனாதியாக வரக்கூடிய ஒரு பபம் என்னைக்கு பிறந்தோமோ அன்னியிலேன்னு வரக்கூடிய ஒரு பிரபம் அனாதி பிரமத்துக்கு நாஷம் உண்டு அனாதியாவில் சிலருக்கு நாஷம் உண்டு அனாதியாக பரமாத்மா இருக்கா ஜீவாத்மா இருக்காருன்னு அவருக்கு நாஷம் கிடையாது ஆனால் அனாதிய அவ்வளோ பிரமத்துக்கு நாஷம் உண்டு எப்படி வந்து கிழிஞ்சல்ல வெள்ளி அந்த பிரமத்துக்கு நாஷம் இருக்கோ அதுபோல் இந்த உலகங்கள்லாம் தோன்றுறதுக்கு காரணமாக உள்ளது என்ன அனாதி பிரமம் அந்த பிரமத்தை போகிறதுக்கு காரணம் ஞானம் வந்ததுன்னால் அனாதி பிரமம் போயிடும் ஞானாகி சர்வ கர்மாடி பஸ்மசாத் குருத்தர்ஜுனா அனாதி பிரமாதான் போயிடும் ஒரு ஊருக்கு ரொம்ப வருஷமாக நான் போகவே இல்லை நான் பிறந்தேன்லேயும் பீடம் வந்ததுலேயும் போகவே இல்லை அந்த ஊருக்கு வர சொல்கிறேன் இந்த காஞ்சி பீடம் வந்துட்டுலேருந்து எங்கள் ஊருக்கு வந்து இல்லைங்க இப்போ தான் வந்திக்கலாம் பெண்ணாச்சி அனாதியாக வராத ஒரு சுவாமிகள் இந்த ஊருக்கு வந்துட்டாரோடனே அனாதிகுனு பீடுத்து ஆக அனாதிக்கு நாஷம் உண்டு அனாதியாக ஊருக்கு நான் போகாத இருந்தேன் என்றைக்கு பீடம் பிறந்தோ அந்த ஊர் இருந்தோ வரைக்கும் போனதே கிடையாது இன்றைக்கி நான் போனேன் போன வேண்டே சொல்கிறாங்க அனாதிகாலத்தோடு இந்த மடம் வந்தே இல்லைங்க இப்போ தாங்க வந்துதுங்க அப்படிங்கிறான் இப்போ வந்ததுனால என்னாச்சு இனிமேல் சொல்ல மாட்டேன் அனாத காலத்தையும் மடம் வந்து அனாதி பூடுச்சு அனாதியா உணவசுக்கு போக முடியும் நிஜமாக ஒன்று அனாதி ஆத்மா ஒன்று தான் எல்லாம் பிரம அனாதி பிரம அனாதியாக வர முடியுமா வர முடியும் ஒரு இடத்துலையும் ஒரு இடத்துலையும் ஒரு இடத்துலையும் வளர்த்துட்டே போனால் அனாதியாக வந்துகிட்டே இருக்குது அதனால சாதி பிரமம் சின்ன சின்ன பிரம்மங்களாக சேர்ந்து தான் பெரிய பிரம்மத்தையும் நம்ம கொண்டு பண்ணணும் சின்ன பிரபம் இல்லைன்னா பெரிய பிரபம் எனக்கு வர்றதுக்கு கஷ்டம் அதனால உலகத்துலேருந்து எப்படி வந்தது என்றைக்கி இந்த உலகம் தோண்டித்தோ மனுஷன் தோட்டினானோ அன்றைக்கே அந்த அகங்காரம் தோனியத்துலேருந்து இந்த அகங்காரத்தில் வர குணங்களெல்லாம் சேர்ந்து ஜீவன் மேலே ஏற்றி விட்டான் அதுதான் அனாதிபிரபம் அனாதிபரம் அதனால தான் என்ன சொல்கிறோம் சங்கல்பம்லாம் சொல்லும்போது அநாது சம்சாரே அவித்யா அப்படின்னு சங்கல்பம் பண்ணிப்போம் எங்கேயாவது கேத்திரங்களுக்கு போனாக்க அநாதியாக வரக்கூடிய இந்த சம்சாரத்தில் அவித்தியினால் வந்து இந்த அகங்காரத்தினால் ஆசையப்பட்ட இந்த பாவ பொண்ணுங்கள்லாம் போகணும் அப்படின்னு சங்கல்பத்தில் இன்றைக்கும் கூட சொல்லிகிட்டு இருக்கும் அர்த்தம் தெரியாமல் பண்ணுறதுண்டு அந்த பாவம் போக மாட்டேங்க நம்மளை இல்லைன்னா எத்தனையோ விஷயத்தில் போய் இது அர்த்தத்தோடு புரிஞ்சு பண்ணால் அது போயிருக்கும் அர்த்தம் தெரியாமப்படுறதுனால ஆனால் அது சம்சாரே அவித்தியா கிரீமாணாயம் அப்படின்னு சொல்லி அதான் சொல்கிறோம் அவித்தியா செய்யப்பட்ட இந்த பாவ பொண்ணுங்களுக்கெல்லாம் போகணுன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறோம் நிஜமாக வந்தா இருந்தாலும் போகாது அமைதியினாலும் எல்லா வினால் வந்ததுனால போகிறது அது அதனால நிஜத்துக்கு என்றைக்கும் அழிவு கிடையாது பிரமத்துக்கு அழிவு உண்டு தோற்றத்துக்கு அழிவு உண்டு இல்லாத இது ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு அழிவு உண்டு இல்லாத வஸ்தூலாம் தோணவே முடியாது மொஷக்கொம்பெல்லாம் முயல் கொம்பெல்லாம் தோணவே முடியாது அதனால இருக்கிற ஒரு வஸ்து இத்தனை வடிவமாக தோண வச்சு இந்த பிரமங்களெல்லாம் யோசிக்க வச்சு இந்த அநாதிகாலத்தோடு உலகம் எணி தோணித்து நமக்கு தெரியாது கணக்கு போடுற தவிர ஐயாயிரம் பத்தாயிரம் பதினாயிரம் வருஷம் சொல்கிறால தவிர அனாதின் தான் நமக்கு சொல்லியிருக்கு அனாதின்னா அந்த அர்த்தம் என்றைக்கு ஜீவன் போகிறதா என்றைக்கு ஞானம் வந்து நமக்கு தெரியாததுனால அனாதின் சொல்லிட்டுருக்கோம் நம்ம அப்படிப்பட்ட அனாதியாக இந்த உலகத்தில் உள்ள இந்த பிரமம் ஜீவன் மேலே ஏற்றி ஜீவன் தான் சுகத்தை அறிவிக்கிறான்னு சொல்லி திரும்ப நமக்கு முயற்சியெல்லாம் பண்ணி சாதனைலாம் பண்ணி ஞானங்கள்லாம் வந்து உபாசனை பண்ணி ஞானம் வந்ததுனால் ஜீவனுடைய நிஜமான சுரூபம் தெரியும் ஜீவனுக்கு யார் இந்த சுகத்துக்கள்லாமோ காரணமாகவும் உள்ளவங்களாகவும் இதெல்லாம் சும்மா கிழிஞ்சலில் ஆரோபணம் பண்ண வெள்ளி மாதிரி இத்தனை ஆரோப்பணமும் இந்த ஜீவன் மேலே பண்ணியிருக்கா நிஜமாக இல்லாத இருக்குது மென்னையும் சச்சிதாரன் தான் இப்பவும் சச்சிதாரந்தான் நடுப்பு சச்சிதாரம் தான் இருந்தது இந்த புத்தியில் வந்த எண்ணத்தினாலே இதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டதாக அது கட்டி ஆரோபணம் பண்ணி ஜீவன் இதெல்லாம் அந்த காரணம்னு எப்படி கிழிஞ்சலில் வெள்ளி இருக்கிற வரைக்கும் புத்தியில் இருக்கற வரைக்கும் அது வெள்ளின்னு தோன்றும் அதுபோல் இந்த உலகத்தில் இது வரைக்கும் அறியாமே இருந்துகிட்டே இருக்கும் அது வரைக்கும் இந்த ஜீவன்தான் கர்த்தா போக்தா சுகி துக்கி எல்லாத்துக்கும் கர்த்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம் என்றைக்கு இந்த பேரறிவு வந்ததோ அந்த பேரறிவு வந்த உடனே அறியாமை ஞானத்துக்கும் அஜானத்துக்கும் விரோதம் ஒளிக்கும் இருட்டுக்கும் விரோதம் தமப்பிரகாஷம் வந்து விருத்த சபாவ யோகம் இருட்டும் வெளிச்சது எப்படி பரஸ்பரம் விரோதம் வெளிச்சம் இருட்டு வெளிச்சம் வராது வெளிச்சம் வந்தால் உடனே இருட்டு போடும் இருட்டு இருந்தால் அந்த வெளிச்சம் வராது அது எப்படி இருண்டும் பரஸ்பர விரோதமும் அதுபோல் ஞானம் இருக்கிறது இடத்துல வராது அக்யான இடத்துல ஞானம் வராது இப்போ முன்னாடி வரும்னா அக்ஞானம் போகணும் அவ்வளோ தான் இருக்கு அது போனாலே ஞானம் வந்துடும் இருட்டு இருந்துட்டுருக்கு சூரிய ஒளி வந்த உடனே பிரகாஷிக்கிறது எல்லா பொருளும் தெரியுது இருட்டு இருந்தாலும் தெரியல இங்கே சேர் போட்டுக்கலா ஃபேன் இருக்கா என்னன்னு தெரியல சூரிய ஒளி மின்ஸ் ஒளி வந்த உடனே இத்தனை இருக்குன்னு தெரியுது ஆக இதுக்கு தடையாக இருந்தது என்ன இருட்டு இருட்டை எல்லாம் சரியாகப்படும் அக்ஞானம் வேறு இருக்குது ஞானம்னால் தெளிவு அக்ஞானம் தெளிவு அர்த்தம் ஞானம்னால் தெளிவு அக்ஞானம் தெளிவு தெளிவில்லாத நல்ல நம்மகிட்ட இருக்க வரைக்கும் இப்படி தெளிவானது ஞானம் வந்த உடனே அக்ஞானம் தெளிவில்லாத நிலைங்கிறது போடுவோம் ஆ நான் இதுக்கெல்லாமே விரோதமான அர்த்தம் அஸ்தி இருக்குன்னு அர்த்தம் நான் அஸ்தி இல்லை விடுவோம் தெளிவு அக்ஞானம் தெளிவில்லாத ஒரு நிலை அந்த அஜானம் இது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் ஆ சேர்ந்த வரைக்கும் இதுக்கு ஊது ஆ போடுத்துனா ஞானம் மாற்றம் சொதாக இருக்கும் ஆக விரோதமானது என்ன இருட்டு தான் அதுக்கு விரோதம் இருட்டை தான் அக்யானம் நம்மலாம் சொல்லிட்டுருக்கோம் எப்படி ஒரு ரூமில் இருக்க இருட்டுனால பொருள் தெரியாமல் நமக்கு இருக்கோ அதுபோல் உலகத்தில் இருக்கற விஷயங்கள்லாம் தெரியாமல் மறைச்சு இருக்கிறதுனால அதுதான் அக்யானம்னு சொல்கிறோம் அக்யானம்னா அறிவு இல்லாத நிலை எது நிஜமான அறிவும் புரியாத நிலை அது அக்யானம் அதனால அக்யானம் போனால் தான் நமக்கு ஞானம் வரும் ஞானம் வரும்னா எப்படி இயற்கையாக ஜானம் இருக்குது அக்ஞானம் பிரதிபந்தகம் பிரதிபந்தகத்தை நிவர்த்தி ஒன்று தான் வேலை ஆ அறியாமைய போக்குவது தான் நம்முடைய முழுமையான வேலையை தவிர ஞானம் சம்பாதிக்கிறது பெரிய வேலையில் ஞானம் எப்போதுமே இருக்குது அதனால தான் நமக்கு சம்பாதிக்க முடியும் இல்லாத புதுசாக ஜானம் வந்ததுன்னா திருப்பி அது அழிஞ்சுவிடும் எப்படி இல்லாத ஒரு பொருள்லாம் உண்டாச்சுன்னா அதெல்லாம் அழிஞ்சிடுறதும் அதுபோல் ஞானம் இல்லாத புதுசாக வந்தால் அது அழிஞ்சிடுவோம் இரு இல்லாத ஞானமாக இருக்க முடியாது எப்போது இருக்கிற ஞானம் அதுக்கு இடைஞ்சலாக உள்ளது பிரதிபந்தகம் அந்த பிரதிபந்தகத்தை போக்கடிச்சிட்டோமுன்னா ஞானம் தானாக தெரியும் இருந்ததுதான் ரொம்ப முக்கியமானது அதனால தான் ஞானம் அக்ஞானம் ஞானம் எப்பொழுதும் இருக்குது அக்ஞான வஸ்துக்குள்ளேயும் காமிச்சு கொடுக்கறது காமிச்சு கொடுப்பார் என்ன ஆகுது அந்த காமிச்சு கொடுத்த வஸ்துவே ஞானத்து மேலேயும் ஆர்வப்பட மாட்டேன் இவன் தான் இந்த ஜானி தான் இந்த ஜானந்தான் இத்தனையும் காமிச்சு கொடுத்ததுனால இந்த கர்த்தா போக்தா சுகதுக்கம் அத்தனையும் இந்த ஜானிக்கும் ஞானத்துக்கே ஒன்று கொடுத்துன்னு சொல்லி அந்த ஞான சுரூபாவோட ஜீவாத்மாவையே அக்ஞானியாக ஆக்கிப்படுறது அதனால அக்ஞானமாக ஜீவனே ஆகிடுறான் அதனால தான் இத்தனை காரியமும் பண்ணிகிட்டு இருக்கான் நிஜமாக பண்ணுறானான்னு பார்த்தா அக்ஞானியாக இருந்து பண்ணுறான் பண்ணல ஞானமாக இருக்கான் அக்ஞான சேத்தத்தினால் ஞானத்துக்கு விரோதமான பொருள் இல்லாத அந்த சமாச்சாரம் மேலே ஏறிடுறது அதனால் அவன் அக்யானியாகவே இருக்கான் அது ஜீவன் எப்படி இருக்கான் ஞானியாகவும் இருக்கான் அக்யானியாகவும் இருக்கான் நிஜமாக ஜியானியாக இருக்கான் விஷயங்கள்லாம் புரியாததுனால புத்தியில் சொல்கிற அறிவெல்லாம் ஜெயந்தி அவங்ககிட்ட வந்ததுனால இவனை அக்யானியும் ஆக்கிப்படுறோம் ஆக ஜீவன் வரும்போது அக்ஞானி அந்த ஜீவனில் ஜீவத்தம் போயிட்டால் ஆத்மா மாத்திரம் ஆயிட்டோன்னா அவரே ஜானி ஆகிட்டார் ஆக அந்த புத்தியில் என்னென்ன எண்ணங்கள் இருக்குன்னா அக்ஞான அறிவு இருக்கு வரைக்கும் அவன் ஜீவனும் ஜெய்ந்து அக்யானி சொல்லுவோம் அக்ஞான அறிவு போயிடுத்துன்னா ஜீவனை சுத்த பரமாத்மா அவர் நிஜமான ஆத்மா பரமாத்மா கூட ஒரே ஆத்மாவில் அப்படி நம்ம ஆகிடுவோம் சொல்லி விவேகம் அதுக்கு முக்கியம் ஜீவாத்மா யார் பரமாத்மா யாரும் விவேகம் பண்ணுறோமே அந்த விவேகத்தை எப்படி இருக்குமோ அதுபோல் இந்த பரம் அப்பறம்னு விவேகம் பண்ணணும் பரம் தான் பரவஸ்து இருக்கு அப்புறம்னா உள்வஸ்து இதை பற்றி விவேச்சனை பண்ணால் நமக்கு இந்த வழியில் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால் யாரெல்லாம் அதை விவேச்சனை பண்ணணுன்னா எல்லாரும் பண்ணக்கூடாது எல்லோரும் சம்சாரிகளும் வாட்டில் உட்காந்து சம்சாரத்தை உட்காந்து வாழ்க்கை நடத்தினால வாழ்க்கை நடத்த முடியாது அதனால் யாருக்கெல்லாம் தீவிரமாக நல்ல கதி அடையணும் பிறவில்லாத பெரு பேர் அடையணும் அந்த மாதிரி எண்ணம் இருக்குமோ அவன் தான் இந்த வழிக்கு வரணும் இருந்தார் எல்லாரும் வந்தால் என்ன என்ன ஒரே ஞானம் ஞானங்கிறா அப்புறம் எல்லாம் தியானங்கிறா ஒன்றும் புரியலையே இனத்தை பட்டியலும் ஒரு காரியம் பண்ண மாட்டான் அது மாதிரி அரசாமி வந்தாலும் தகராறு ஆகிடும் இருக்கிறதுனால அப்புரோட்சானு தீர்வை புரோட்சத்தே மோட்ச சித்தையே யாருக்கு மோட்சத்தில் விருப்பம் இருக்கோ இது பிறவில்லாத பெருமருப்பம் இருக்கோ அவனுக்காக இந்த அப்புரோட்சான் சொல்லப்படுறது ஆகினால சத்பிரேஷா பிரயத்னேனா எல்லாரும் பண்ண முடியாது சாதுக்குள் யாருக்கான அர்த்தம்னா சாதுக்குள்ளா வேஷம் போடுனாலும் சாதுக்குள சச்சிதானந்த சுரூபத்தை அடையணும்னு யார் நினைச்சுக்கிறாளோ அவா இதுக்கு முயற்சி பண்ணணும் சத்பிரேஷா பிரயத்தினேன்னு வீட்சணியா முகர் முந்த சாதுக்குழா இருந்து சச்சிதான சுரூபம் இருக்குது ஆத்மஸ்வரூபம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சத்வாதத்தை ஏற்றுக்கிட்டு நாஸ்திகவாதம் இல்லையே இது சத்வாதம் தான் ஏற்றுக்கிட்டு யார் இருக்காளோ அப்படிப்பட்டவா திருப்பி திருப்பி திருப்பி யோஜனை பண்ணிடலாம் அப்போது சத்து தான் நெஜமாக இருக்கு அசத்தெல்லாம் இல்லாதது சத்து தான் இருக்கக்கூடியதுன்னு என்ன வரும் அப்போ சத்து தான் அடையணும்னு என்ன வரும் சத்தை அடையணும்னு என்ன வரும்போது அதுக்கு வேணுக்கிற முயற்சியோ அந்த முயற்சி வரும் அந்த மாதிரி சத்வாதத்தோட கூடியது நம்மளுடைய மதம் அத்வைத மதம் நாஸ்திகவாதம் அல்ல இல்லைன்னு இருக்கு எல்லாம் நிஜமாக இல்லை அது மாறி மாறி மாறி போயிட்டே இருக்குது சாதனைகள் வரைக்கும் அத்தனையும் உண்டு சாத்தியம் உடனே அவனுக்கு தேவையில்லை டாக்டர்கிட்ட போயிட்டுருக்கோம் எது வரைக்கும் போயிட்டுருக்கோம் வியாதி வரைக்கும் போயிட்டுருக்கோம் வியாதினு போச்சுன்னா டாக்டர் கிட்ட போக மாட்டோம் அந்தமாரி எது வரைக்கும் நம்ம இருக்கோ அது வரைக்கும் அஜானத்துலேருந்து காரியம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தான் இன்றைக்கி விவகாரம் நமக்கு முடிஞ்சு போச்சு ஞானம் நிஷ்டர் வந்துட்டுவோம் அப்போ நான் தேவையில்லை எனக்கு அது தேவையில்லாததான் நித்தியம் ஷாக கூடியது மாறக்கூடியதுன்னு சொல்கிறோம் நம்ம அதனால தேவையை வச்சு நமக்கு சத்வரூபத்தை நம்ம அடைஞ்சிட்டோம்னா அது வரைக்கும் இதெல்லாம் போகணும் சத் சுரூபத்தை அடையலைன்னா தேவையில்லை ஒரு இடத்துக்கு வேலை போகிறோன்னா படி எழுதியாச்சுன்னா அப்புறம் வேலை இல்லைங்கிற மாதிரி இங்கேயும் வந்து சத் சுரூபான ஆத்மஸ்வரூபம் ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுனா அது ஜீவாத்மா பரமாத்மா அப்புறம் பார்த்துக்கலாம் சத் சுரூபம் ஒன்று மூன்று ஒரு சுரூபம் இருக்குது அதை ஒன்று ஆசை வந்தாலே அதை அடைய முடியுமா முடியாத அது எப்படிப்பட்ட சுரூபம் என்னங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் அதனால முதல் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன கடவுள் இருக்காரா இல்லையா நம்ம கேட்குற மாதிரி சச்சிதாரண ஒரு சுரூபம் ஒன்று இருக்கா இல்லையா அந்த சுரூபம் இருக்குதுன்னு திருவ பண்ணிக்கணும் அதை பற்றி அடையணும் எப்படி அடையணும் வா நமக்கு முயற்சியெலாம் தோணும் அப்படிப்பட்ட சத்விரேஷா பிரயத்தின யாருக்கு சச்சிதாரண சுரூபம் ஒன்று இருக்குதுன்னு எண்ணம் இருக்கோ அந்த தீர்மானம் முதல்ல யார் பண்ணிக்கிறாலோ ஆத்மஸ்வரம் ஒன்று இருக்குன்னு திருவண்ணாமல் யார் பண்ணிக்கிறானோ அவள் தான் திரும்ப திரும்ப யோஜிக்க யோசிக்க அந்த அக்யானத்துலேயும் விடுதலைப்படுற வழிகள்லாம் சொல்லி அந்த வழிகள் வழியாக நம்ம ஞானத்தை அடைய முடியும் அதனால் நம்மளது சத்வாதம் சத்விரேஷா பிரயத்தனை சத்வாதம் நம்மளது பௌத்த மதம் மாதிரி பிரச்சன பௌத்தாலோ மறைஞ்ச கிடையாது எப்பொழுதும் உள்ள சத்வாத சுரூபத்தோடு நம்ம சச்சிதானந்த சுரூபத்தோடு மூன்று காலத்தில் நேற்று நாளை என்றைக்குமே இருக்கக்கூடிய வாதம் நம்மளுக்கு இல்லைங்கிறது ரொம்ப கிடையாது ஆஸ்திகாலே நம்ம இல்லை சுத்த ஆஸ்தி சுரூபம் சச்சிதானந்த அத்வீத ஸ்வரூபம் அதனால் அத்வைதரூபம் ஒன்று தான் எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம் பாக்கி எல்லா ஸ்வரூபம் போகக்கூடிய ஒரு ஸ்வரூபம் அதனால் நிஜமான ஆஸ்திகார் நிஜமான சத்தாருன்னா அத்வீத ஸ்வரூபத்தை சொல்கிறவ யாரும் அவள் வேதம் உண்டு கர்மா உண்டு ஞானம் உண்டு பக்தி உண்டு எல்லாம் உண்டு உண்டு உண்டுன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை சொல்ல மாட்டாள் எதை இல்லையப்பா ஞானம் வரும்போது அது இல்லை அது தள்ளி விட்டு கடைசியாக இருக்கிற வஸ்துவை தன்னை தானாக திரும்பிட்டே பண்ணுவாள் ஆக தெரிஞ்சுக்கொள்கிற முயற்சி கிடையாது இடையூறுள்ள அகற்றப்படுற முயற்சி தான் உண்டு அப்படிப்பட்ட ஒரு வாதம் அர்த்தம் கொண்டு எப்பொழுதுமே சச்சிதான சூர்மா இருக்கும் நேற்றுக்கு இன்றைக்கி நாளைக்கு என்றைக்கு சச்சிதாரன் சூர்ம இருந்துகிட்டே இருக்குங்கிறதுனால சத்வாதம் அப்படி சச்சிதான சூபத்தோட கூடியது அத்வீத சம்பந்தமான ஒரு வாதம் நாராயண